அகில சுனத்துவல் ஜமாவின் சமாதானத்திற்கான இஸ்லாமிய பேரவையினால் நடாத்தப்படுகின்ற இஸ்லாமிய சமூக விழிப்புணர்வு விழாவிலே அடுத்து பிரதான உரைனை நிகழ்த்துவதற்காக நாம் அன்போடு அழைப்பது இஸ்லாமிய சிந்தனை மத ஒப்பாய்வுத்துறை பேராசிரியர் மனித நாகரிகத்தில் முஸ்லிம் பங்களிப்பு ஆய்வு பிரதி பணிப்பாளர் கட்டார் ஹமத் பின் கலீஃபா பல்கலைக்கழகத்தின் இஸ்லாமிய கற்கைகள் பீட பேராசிரியர் எங்கள் எல்லோராது அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய எம் எம் தீன் முகமது அவர்களை இந்த வேளையில் அன்போடு அழைக்கின்றோம் அலமது سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمدين وعلى اله واصحابه وازواجه وانصاره واتباعه وذرياته الى يوم الدين اللهم صل على سيدنا محمد الفاتح لما اغلق والخاتم لما سبق وناصر الحق بالحق والهادي الى صراطك المستقيم وصلى الله عليه وعلى اله وصحبه حق قدره ومقداره العظيم سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله العلي العظيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي ربي زدني علما صلال منطال تدونه بيرجودي والله الله سبحانه وتعالى ويقول كيري கண்மணி நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் ஆலாபுகள் அதுபாகுகள் அசுவாஜிகள் அனைவர் மீதும் சலவாத்தும் சலாமும் சொல்லுகின்றேன் என்னை ஈன்றெடுத்து ஆளாக்கிய என் அன்னை தந்தையருக்காகவும் எனக்கு கற்றுத்தந்த ஆசிரிய பெருந்தகைகளுக்காகவும் என்னை நெறிப்படுத்திய ஆத்மீக தந்தைகளுக்காகவும் வல்ல அல்லாஹுவின் அருள் வேண்டி கண்மணி நாயகம் சல்லல்லாகு அலைகிவசல்லம் அவர்களின் ஷபா அத்தையும் வேண்டியவனாக ஆரம்பிக்கிறேன் இந்த ஊரிலே அன்பு மலர வேண்டும் மக்கள் மத்தியிலே ஒற்றுமை ஓங்க வேண்டும் அல்லாஹுவின் பறக்கத்துகள் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாகவும் இன்று இந்த வைபவத்திலே கட்டாயம் நான் பேசியே ஆக வேண்டும் என்று என்னை வலுப்படுத்தி இங்கே அழைத்து வந்த அகலு சுன்னா ஜமாஅத்தினரின் செயற்குழுவினருக்கு நன்றி தெரிவித்து ஆரம்பம் செய்கிறேன் பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே எனது பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன் வல்ல அல்லா சுஹான ஆலாவிடம் ஒரு முறைப்பாட்டை செய்துவிட்டு நான் ஆரம்பிக்கிறேன் அதாவது மக்களின் வாலிபர்களின் மூளைகள் செலவை செய்து கொண்டு செலவை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே மக்கள் வழிகளுக்கப்படுவதை பார்த்துக்கொண்டிருந்தும் தெரிந்த உண்மையை கூறாமல் ஒளித்திருக்கின்ற உலமாக்களை யா அல்லா உன்னிடமே பாரம் சாட்டுகிறேன் எல்லோரும் நினைக்கிறார்கள் இந்த தீன் முகம்மது தான் ஏதோ கதைக்கிறார் என்று இந்த அக்கறைப்பத்தில் மட்டுமல்ல இலங்கை முழுவதிலும் பெரும்பான்மையான உலமாக்கள் நான் கூறுவதை நம்புகின்றார்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஆனால் கூறுவதற்கு பயம் அவர்கள் பயப்பட்டு கூறாமல் இருப்பதனால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை ஆனால் நாளை மர்மையிலே வல்ல அல்லா சுஹானின் முன்னிலையில் அவர்கள் பதில் கூறியே ஆக வேண்டும் ஏனென்றால் அவர்கள் பேசாமல் இருப்பதன் மூலம் அத்தவறான கருத்துக்களுக்கும் தவறான மார்க்கத் தீர்ப்புகளுக்கும் அவர்கள் முத்திரை வைக்கின்றார்கள் அனுமதி வழங்குகின்றார்கள் இதனை அவர்கள் தெரிந்து அவர்கள் அல்லாகுவிலும் ஆகிரத்திலும் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் இதனை அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் நான் இன்று அறுபது வயதை அடைந்திருக்கிறேன் இந்த உலகத்திலே எனக்கு எந்த ஆசையும் இல்லை ஆனால் யாருக்கும் பயந்து உண்மையை சொல்லாமல் மல்லாகுவின் மார்க்கத்தினை சத்தியத்தினை உண்மையினை மறைப்பது எனது ஈமானுக்கு நான் செய்கின்ற துரோகம் நாம் நம்பியிருக்கின்ற அல்லாகுவிற்கு செய்கின்ற துரோகம் நான் உயிருக்கும் மேலாக நேசிக்கின்ற சல்லாகு அலைகிவ சல்லம் அவர்களுக்கு செய்கின்ற துரோகம் என்பதை உணர்ந்துதான் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நண்பந்த சகோதரர்களே நான் சொல்வதை கேட்பவர்கள் யார் கேட்காதவர்கள் யார் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஜத்தினர் சர்வதேச அசைக்க முடியாத பெரும்பான்மை முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் நீங்கள் யாரும் சந்தேகம் கொள்ள கூடாது ஏதோ தமிழ் பேசுகின்ற உலகத்திலே தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் ஒரு புதுவிதமான இஸ்லாம் இஸ்லாத்தை ஒரு வெறியாக மாற்றி சில இயக்கங்கள் வழிபட்டு பற்றி பேசுவதென்றால் அது ஒரு வெறியாக இருக்கின்ற இந்த காலத்திலே இவர்களுக்கு உண்மையை அழகான முறையிலே சொல்லக்கூடிய சொல்ல வேண்டிய உலமாக்கள் வாய் மூடி இருப்பது தவறானதாகும் பெரியார்களே சகோதரர்களே அதனால் தான் நான் அல்லாஹ் சுபஹான ஆலாவிடம் அந்த உலமாக்களை முறையிட்டவனாக அல்லாகுவின் சன்னிதானத்திலே அவர்களை நான் சந்திக்க இருக்கின்றேன் அல்லாஹுவை சாட்சியாக வைத்தவனாக எனது உரையை நான் ஆரம்பிக்கிறேன் பெரியார்களே சகோதரர்களே இன்றைய உலகத்திலே முஸ்லிம் உலகத்திலே மிகவும் சீரியஸான மிகவும் கஷ்டமான மற்ற பல பல வெளிப்பாடுகள் காணப்படுகின்றன அரசியலில் பொருளாதாரத்தில் மார்க்க விடயங்களில் சமூக இவை அனைத்திலும் காணப்படுகின்ற ஆரோக்கியமற்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் ரசூருல்லாஹி சல்லாஹூ அலைஹிவசல்ல கொண்டு வந்த அந்த முன்மாதிரி மறக்கப்பட்டதாகும் ரசூருல்லாஹி சல்லு அலைகிவசல்லின் முன்மாதிரியை ஏதோ ஓரிடு ஹதீசுகளிலே வைத்துக் யாரோ கொடுத்த விளக்கங்களினை ரசூருல்லாஹி சல்லாஹூ அலைஹிவசல்லம் அவர்களின் ஹதீசையும் குரு தீர்ப்பையும் விட தாக வைத்துக்கொண்டு சிலர் நடந்து வருகின்ற காரணத்தினால் இன்று இப்படிப்பட்ட ஆரோக்கியமற்ற நிலை இஸ்லாமிய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்து கொண்டிருக்கின்றது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இஸ்லாத்திற்கு எதிராக சூட்டப்படுகின்ற செய்யப்படுகின்ற சதிகளை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை அல் குர் ரசூருல்லாஹி சல்லல்லாஹு அலகி வல்லம் அவர்கள் பிறந்து மரணித்து இருநூறு வருடங்களுக்கு முன் யாரோ ஒருவலால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் என்று மேற்கத்தியர்கள் ஜெர்மனியில் ஒல்லாந்தில் ஆராய்ச்சியாளர் நிலையங்களை அமைத்து அதில் கூட காசிக்கு வாங்கிய முஸ்லிம் அறிஞர்களை பயன்படுத்தி அவற்றினை நிறுவுவதற்கு முன்வந்து செயல்பட்டிருக்கின்ற நேரத்திலே அதை பற்றி எதுவுமே தெரியாதவர்களாக இங்கே மௌலிது சண்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லது தௌஹீது சண்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அலைஹிவ சல்லம் அவர்கள் பிறந்து ஆயிரத்தி வருடங்களுக்கு மேல் சென்றும் இன்னும் தௌஹீத் விளங்காத இந்த முஸ்லிம் சமுதாயம் என்ன சமுதாயம் முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன் பெல்ணி வந்து அது இலங்கைக்கும் வந்து சேரும் வரை அலைகி சல்லம் அவர்கள் போதித்தி முன்னூறு வருடங்கள் முஸ்லிம்கள் அனைவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் கூற இது எந்த புத்திக்கு பொருந்தும் என்ன முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ் அனுப்பிய வேதத்தை அவன் அனுப்பிய தூதரை ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வருடங்கள் விளங்க முடியாத சமுதாயம் என்ன சமுதாயம் இது பெட்ரோல் வந்துதான் அந்த வேதம் விளங்கப்பட்டதா முன் விளங்கப்படவில்லை என்று கூறுகின்றார்கள் என்றால் இவர்களை யார் என்று நினைக்கிறீர்கள் இவர்கள் சொல்வது எது என்று நினைக்கிறீர்கள் பெரியார்களே சகோதரர்களே இன்று குரான் ஒரு கட்டுக்கதை என்று அன்று கூறிய ஜாகிலியாக்களின் கருத்துக்கள் விஞ்ஞான ரீதியிலும் அறிவியல் ரீதியிலும் நிறுவப்படுவதற்கு இஸ்லாத்தின் எதிர் சக்திகள் முன்னின்று முயற்சி செய்கின்ற அந்த நேரத்திலே அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கவில்லை அவரது கட்டுக்கதை அப்படி ஒரு மனிதர் மக்காவிலே பிறந்து மதினாவிலே மரணிக்கவில்லை என்று கூறுகின்ற ஆராய்ச்சியாளர்கள் முஸ்லிம்களும் சேர்ந்து இன்று வேலை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவற்றினை பற்றி சிந்தியாது எவ்வாறு இஸ்லாத்தின் அடிப்படைகளை பாதுகாப்பது என்பதை பற்றி சிந்தியாது இன்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் கையை எங்கே வைப்பது காலை எங்கே வைப்பது என்று குருவானையும் ஹதீஸையும் நாங்கள் வைத்திருக்கிறோம் அதை நாங்கள் உலங்கி அதன்படி நடப்போம் மதுகபுகளை உலமாக்களை இமாம்களை அவர்களின் கருத்துக்களை நாங்கள் ஏற்க வேண்டியதில்லை அதன் பின்னால் போவது சிறுக்கு என்று கூறுகின்றவர்கள் சவ்வால் மாதத்திலே கலியாணம் முடிப்பதை மணப்பெண்ணை ஷாக்கிலே சுமந்து மாப்பிளை வீட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று விளங்குகின்றவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் டாக்டர் மாரு அவர்கள் சொன்னது போல் இப்படிப்பட்ட காலத்திலே நான் பாகிஸ்தானிலே இருந்த நேரத்திலே எம்ஏ படிப்பதற்காக அப்ளை பண்ணிய ஒரு மாணவியை ஒரு கொமிட்டி மூன்று பேரை கொண்ட ஒரு கொமிட்டி நாங்கள் இன்டர்வியூ செய்தோம் ஒரு சிறிய சூறா கூட அவள் பாடமாக்கி இருக்கவில்லை பஞ்சாப் யூனிவர்சிட்டியிலே பி ஏ பாஸ் பண்ணிவிட்டு இஸ்லாமிய துறையிலே எம்ஏ செய்வதற்காக இங்கே வந்திருக்கிறார் அவளிடம் அகைதாவை பற்றி கேட்டோம் ஷரியாவை பற்றி கேட்டோம் குர்வானிலே எத்தனை சூறாக்கள் மரணம் செய்திருக்கிறாய் என்று கேட்டோம் பதிலில்லை ஹதீசிகள் ஏதாவது உனக்கு தெரியுமா என்று கேட்டோம் ஆம் என்றால் சொல்லுங்கள் என்றும் இன்னமெல்லாமியாத் என்ற ஹதீசை ஆரம்பித்தவள் முடிக்க முடியவில்லை பிரச்சினை இல்லை நீ தொழுவது எவ்வாறு என்று கேட்டோம் அதற்கு முன் நீ எந்த மதுஹபை சார்ந்தவள் என்று கேட்டேன் பெரும்பாலும் பாகிஸ்தானியாக இருக்கின்ற காரணத்தினால் ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவராகத்தான் நீ இருக்க வேண்டும் என்று நினைத்து கேட்ட பொழுது அவள் சொன்னால் நான் ஒரு மதுஹபையும் பின்பற்றுவதில்லை அப்போ நீ எவ்வாறு தொழுவது என்று கேட்டும் குருவானிலும் ஹதீசிலும் இருந்து நேரடியாக நான் எடுத்துக் கொள்வேன் என்றால் அந்த சிறுமி இந்த அளவுக்கு இஸ்லாத்திலே இஜித் விஷயம் ஆகியிருக்கின்றது இதை என்ன சொல்வது இந்த நிலையிலே முஸ்லிம் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே உண்மையான இஸ்லாம் எதுவென்பது குழப்பமாகி விளக்கமில்லாமல் போய் உண்மையான இஸ்லாம் குளையாகவும் திரிவு புதிய இஸ்லாம் உண்மையான இஸ்லாமாகவும் பணப்பலத்தினால் ஆகிக்கொண்டிருக்கின்றது இன்று ரசூல்லாஹி சல்லாஹூ அழகிவ சல்லம் அவர்கள் இருந்த காலத்திலே பிரச்சனைகள் இருக்கவில்லை அவர்கள் தீர்த்து வைத்தார்கள் சஹாபாக்கவுடைய காலத்திலே பிரச்சனைகள் தோன்றின பல குழுக்கள் ஆரம்பித்தன அப்பிரச்சனைகள் அனைத்தும் அரசியலை மையமாக வைத்து ஆரம்பித்தன ஷியாக்கள் என்றும் கவாரியும் நீங்கள் படித்திருப்பீர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதே சமகாலத்திலே முர்ஜி ஆக்கள் என்றும் மும்தசில் ஆக்கள் என்றும் வேறு சில குழுக்களும் வந்தார்கள் அகிதாவை பற்றிய குழப்பங்கள் ஏற்பட்டன ஷரியாவை பற்றிய குழப்பங்கள் ஏற்பட்டன இஸ்லாமிய வாழ்க்கை தத்துவம் பற்றிய குழப்பங்கள் ஏற்பட்டன வாத பிரதிவாதங்கள் நடந்து சென்றன கடைசியாக இஸ்லாமிய அக்கீதா என்றால் என்ன என்பதை நிர்ணயிப்பதில் அன்றைய உலகத்திலே இரு முக்கியமான சாரார்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர் பகுத்தறிவு வாதிகள் என்று இன்று வரலாற்று நூல்களிலே அறியப்படுகின்ற மூத்தசிலாக்கள் ஏதோ அவர்கள் அல்லாதவர்கள் பகுத்தறிவு இல்லாதவர்கள் போன்று இது மேற்கத்தியவர்கள் கொடுக்கின்ற உபயோகிக்கின்ற சொற்கள் கிளிப்பிள்ளை போல் முஸ்லிம் அறிஞர்கள் கூட இதனை பாவிக்கின்றார்கள் மூத்த சிலாக்கள் பகுத்தறிவுவாதிகள் பகுத்தறிவுக்கும் அவர்களுக்கும் தொடர்பே இல்லை மூத்த என்று இன்னும் ஒரு அவர்களை எதிர்த்த பெரும்பான்மை முஸ்லிம்கள் இவர்கள் பகுத்தறிவை பற்றி கதைத்துக் கொண்டிருந்த காரணத்தினால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வல்லம் அவர்களின் சுன்னாவை மறுத்த காரணத்தினால் சில நேரங்களிலே ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் வைக்கின்ற ஷரத்துகளின் படி கிட்டத்தட்ட அவர்கள் மறுத்தே வந்தார்கள் அதனால் அவர்களை எதிர்த்த பெரும்பான்மை முஸ்லிம்கள் தங்களை அகிலுல் ஹதீஸ் என்று அறிமுகப்படுத்தினார்கள் அவர்கள்தான் ஜத்தின் மூதாதையர்கள் குழப்பங்கள் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்பட்டு மோத்தசிலாக்கள் ஷீக்கள் கவாரஜிகள் ஒவ்வொரு அரசியல் ரீதியில் ஏற்பட்ட கட்சிகள் அனைத்தும் தங்களுக்கென்று ஒரு தியோலஜியை அவர்கள் டெவலப் பண்ணினார்கள் இறுதியாக பெரும்பான்மையாக சல்லல்லாகு அழகிவ செல்லம் அவர்களினதும் சகாபாக்களதும் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் தங்களை அஹிலுல் ஹதீஸ் என்று அறிமுகம் செய்தார்கள் சில அவர்களை அஹிலுல் ஹதீஸ் என்று அவர்களது எதிரிகளை அறிமுகம் செய்திருக்கலாம் எப்படி இருந்தாலும் அதில் பிரச்சனை இல்லை ஏன் அவ்வாறு அவர்கள் சொன்னார்கள் என்றால் அவர்கள் குரு ஆனை வெறுப்பவர்கள் அல்லது பகுத்தறிவை தூக்கி வீசுவவர்கள் என்பதால் அல்ல மற்றவர்களால் ஒதுக்கப்படுகின்ற அல் ஹதீசுக்கு உரிய இடத்தினை கொடுப்பவர்கள் என்ற காரணத்தினால் அதனை வெளிப்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினால் அஹலுல் ஹதீஸ் என்று அவர்கள் தங்களுக்கு பேரிட்டார்கள் அதனால் அகைதாவுடைய விஷயங்களிலே மொத்தாக்கள் ஒரு புறம் அஹருல் ஹதீஸ் மற்றும் புறம் இருந்து சண்டை போட்டுக் நூற்றாண்டின் மத்திய பகுதி வரைக்கும் இந்த சண்டை நடந்து கொண்டிருந்தது குருவான் படைக்கப்பட்ட ஒன்றா படைக்கப்படாத ஒன்றா குருவான் அல்லாஹுவின் வசனம் என்றால் அல்லாஹுவின் சொல் என்றால் அல்லாஹ் படைக்கப்படாதவன் என்றால் அவனது சொல் குரு படைக்கப்பட்டதா இல்லையா என்ற ஒரு வாத பிரதிவாதம் அஹருல் ஹதீஸ்களுக்கும் மூத்த ஏற்பட்ட பொழுது மோத்தஜிலாக்களுக்கு எதிராக நின்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகளும் சித்திரவதைகளும் ஏயல் படித்திருக்கின்ற மாணவர்களுக்கு கூட தெரிந்திருக்கும் எது எப்படி இருந்தாலும் இவர்களுக்கிடையிலே இருந்து வந்த வாத பிரதிவாதங்கள் அகிலுல் ஹதீஸ்களுடைய மதுஹப் என்று ஒரு மதுஹவை வெளிப்படுத்தி அது மொத்தாக்களுடைய அல்லது முர்ஜிஆக்களுடைய மதுஹபுகளுக்கு அகிதா சம்பந்தப்பட்ட கொள்கைகளுக்கு மாற்றமான பெரும்பான்மை முஸ்லிம்களின் மதுஹபாக அறியப்பட்டது ஆனால் பகுத்தறிவை பகுத்தறிவின் எல்லையையும் கடந்து அவர்கள் பாவிக்க ஆரம்பித்ததனால் பகுத்தறிவினால் விளங்கப்பட முடிய முடியாத அத்தனை விடயங்களையும் அவர்கள் நிராகரித்த காரணத்தினால் அதற்கு மாற்றமான ஒரு ரியல் ஹதீஸ்களிடம் இருந்ததுலாக்கள் நபிமார்களுக்குரிய அற்புதங்களை மறுத்தார்கள் எதிர்த்தார்கள் அவ்வாறு அற்புதங்கள் வெளியாக முடியாது என்று கூறினார்கள் அந்த மோத்தசிலாக்களின் வழியிலே சென்றவர்கள் தான் இறுதியாக ிகர்கள இரண்டாம் நூற்றாண்டிலே மூன்றாம் நூற்றாண்டிலே மாறினார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இவர்களுக்கு ரியாக்ஷனாக அன்று அகிலுல் ஹதீஸ் என்று அறியப்பட்ட இன்றைய சுன்னத்துவ ஜமாத்தின் முன்னோடிகள் பகுத்தறிவோடு ஏதோ ஒரு வகையிலே கோபம் கொண்டார்கள் பகுத்தறிவை முற்றாகவே மூடிவிட்டார்கள் அதனால் குரானிலே அான பூமிகளினதும் ஆட்சி அவனது கையிலேயே இருக்கின்றது என்ற வசனம் வருகின்றது என்றால் அல்லாஹ் அவனுக்கு கை இங்கே பிரஸ்தாபிக்கிறான் எனவே அல்லாஹுவிற்கு கை இருக்கின்றது என்று கூறினார்கள் இந்த வசனத்தை விளங்குவதிலே பகுத்தரவை அவர்கள் பயன்படுத்தவே இல்லை இப்படிப்பட்ட காரணங்களினால் மிகவும் இலகுவாக அவர்களை தாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மோத்தசிலாக்களுக்கு கிடைத்தது அல்லாஹுவின் கையிலேதான் வானத்தினதும் பூமியினதும் ஆட்சி இருக்கின்றது என்றால் இதிலிருந்து அல்லாஹுவின் சக்தியை ஒருவன் விளங்குவானா அல்லது அல்லாஹுவிற்கு உண்மையிலேயே இவ்வாறு ஒரு கை இருக்கின்றது என்பதை எவனாவது விளங்குவானா பகுத்தறி உள்ளவன் அரபிகள் அவ்வாறு விளங்கவில்லை சஹாபாக்கள் அவ்வாறு விளங்கவில்லை மோத்தசிலாக்களிடம் கொண்ட கோபத்தினால் இவர்கள் அவ்வாறு விளங்கினார்கள் இது அவர்களுடைய இவ்வாறு சண்டைகள் நடந்து கொண்டிருந்த நேரத்திலே தான் அல்லா சுபஹான இமாம் அபுல் ஹசனில் அஷாரி ரஹமதுல்லாஹி அலேஹி அவர்களையும் இமாம் அபு மன்சூரில் அவர்களையும் வெளியாக்கினான் இமாம் அபுல் ஹசனில் அஷாரி அவர்கள் மோத்தசிலாவைச் சேர்ந்தவர் ஆனால் அவர்கள் எல்லை மீறி சிந்திக்கின்றார்கள் இஸ்லாத்திலே திருவினை ஏற்படுத்துகின்றார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து அஹிலுல் ஹதீஸ் சுன்னத்துவல் ஜமாத்த சப்போர்ட் பண்ணுவதற்காக இந்த கேம்பு குமாறினார் அதே நேரத்திலே தான் அபு மன்சூரில் அவர்களும் வெளியானார்கள் அவ்விருவரும் சேர்ந்து அஹிலுல் ஹதீஸ் என்ற ரசூருல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லதும் சஹாபாக்களினதும் வழியை பின்பற்றி வாழ்ந்த அகிதா உடையத்திலே பின்பற்றி வாழ்ந்த அஹிலுல் ஹதீசிகளின் கருத்துக்களையும் விளக்கங்களையும் அறிவு சிந்தனை ரீதியாக பகுத்தறிவை புறக்கணிக்காது குர்வானையும் ஹதீசையும் அடிப்படையாக வைத்து அவர்கள் விளக்கி இதுதான் இதுவரை காலமும் முஸ்லிம்கள் சண்டை பிடித்துக் அல்லும் ரசூலும் சொல்லிக் காட்டிய சஹாபாக்கள் புரிந்து காட்டிய வாழ்ந்து காட்டிய அகிதா என்று கோரித்து கொடுத்தார்கள் அன்றிலிருந்து இன்று வரை இந்த அகிதா தான் அதை அஷாரி அகைதா என்று சொல்வார்கள் இமாம் அஷாரி அவர்கள் அதை முன்வைத்ததன் காரணத்தினால் சில மத்திய ஆசிய நாடுகளிலே அஷார என்ற சொல்லை பாவிப்பார்கள் ஏனென்றால் ீதியையும் அசாரியையும் ஒன்று சேர்ப்பதற்காக அன்றிலிருந்து இன்று வரை நூற்றாண்டின் மத்திய பகுதியிலே அகில சுன்னா என்றோடு ஹதீசை ஒரு அடிப்படையாக எடுத்து அதே நேரத்திலே சகாபாக்களின் கருத்தையும் முஸ்லிம்களின் மெஜோரிட்டி கருத்தையும் எடுத்து அந்த அடிப்படையிலே வடிக்கப்பட்ட மதுஹப் இது என்பதை முன்வைத்து அன்றிலிருந்து இன்று வரை ஆயிரத்தி நூறு வருடங்கள் சகல உலகத்திலும் வாழ்கின்ற முஸ்லிம்களின் பெரும்பான்மை மதுஹபாக இது இருந்து கொண்டிருக்கின்றது இந்த இதைத்தான் அகலு சுன்னாவுல் ஜமா என்று அன்றில் கூறினார்கள் அவர்கள் நாலாம் நூற்றாண்டிலே அகில சுனாமுல் ஜமா என்பவர்கள் நிறுவப்பட்டின் கடைசி பகுதியிலேயே நிறுவப்பட்ட நான்கு சுன்னி மதுகபர்களும் அங்கே இருந்தன அதே நேரத்திலே இஸ்லாத்தின் முக்கிய அம்சமானும் தரிகாக்களாக அன்று இருந்தன இரண்டாம் நூற்றாண்டிலே ஆறாம் நூற்றாண்டிலேதான் வந்தது என்று எவராவது கூறினால் அவன் அறியாதவன் படியாதவன் மடையன் வரலாறு தெரியாது பேராசிரியர்கள் கூட அதனை அவ்வாறு கூறுகின்றார்கள் ஏப்ரல் மாதம் எனது இது சம்பந்தமாக இந்த வாதத்தை முறியடித்து நான் எழுதிய அரபு நூல் அரபு அச்சகத்திலிருந்து வெளிவருவதற்கு முன்பே துருக்கியிலே மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டு இன்று அது துருக்கி பல்கலைக்கழக மாணவர்களிடம் வாசிக்கின்ற முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்கிறது அன்று இரண்டாம் நூற்றாண்டிலே சுன்னி மதுஹபுகள் நிறுவப்பட்டன சூஃபி தரிகாக்கள் நிறுவப்பட்டன நாலாம் நூற்றாண்டில்தான் சிக்கி இந்த அகிதாவுடைய விஷயத்திலே சுன்னி மதுஹப் மிகவும் இறுக்கமாகவும் உருக்கமாகவும் குர் ஆன்தீஸ் பகுத்தரவின் அடிப்படையிலும் ஒழுங்கான முறையிலே நிறுவப்பட்டன அன்றிலிருந்து இன்று வரை அகலு சுண்ணா என்றால் அதற்கு நடைமுறையில் ஒரு வரை வழக்கினம் இருக்கிறது அகிதாவை பொறுத்தவரையிலே அவர்கள் அஷாரி மதஹபை அல்லது மாத்துரி மதஹாபை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் இவ்விரண்டிற்கும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை அவர்கள் இரண்டு பேருக்கும் பதினேழு விடயங்களில் சிறிய சிறிய மைனர் இருக்கின்றதை அன்றி அவர்களிடம் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லாத காரணத்தினால் தான் பொதுவாக அஷாரிகள் என்று அவர்கள் அனைவருக்கும் கூறி விடுவார்கள் அகிதாவை பொறுத்தவரை அஷாரி மதுகபை சேர்ந்தவர்களாகவும் பொறுத்தவரை நாலு மதுகபுகளில் ஒன்றை பின்பற்றுபவர்களாகவும் மாளிகை இந்த நாலு மதஹபுகளில் ஒன்றை பின்பற்றுபவர்களாகவும் ஆத்மீக நெறியை பொறுத்தவரை தரிகாக்களில் ஏதோ ஒன்றை பின்பற்றுபவர்களாகவும் அந்த நேரத்திலே காதிரியா தரிகாவோ சாதலியா தரிகாவோ நக்ஷபந்தியா தரிகாவோ இருக்கவில்லை அந்த நேரத்திலே ஜுனை தரிகா இருந்தது பிஸ்தாமியா தரிகா என்று இருந்தது இவ்வாறாக பல வகையான பத்தொன்பது தரைக்காக்கள் அழைக்கப்பட்டு அப்துல் காதர் ஜீலானி ரஜியல்லாஹூ தாலா அனுகு அவர்கள் புத்துயிர் கொடுத்ததனால் அது காதிரியா என்றும் நக்ஷபந்தி அவர்களின் முயற்சிக்காக நக்ஷபந்தி என்றும் இவ்வாறு வரலாற்றிலே அறியப்பட்டது அன்றிரண்டு இன்று வரை சுன்னி என்றால் அகில சுன்னாவல் நான் ஏற்கனவே கூறியது போன்று பொறுத்தவரை அஷாரி மாத்துரிதியாக பொறுத்தவரை அல்லது ஹம்பலியாக இந்த நாலு மதகாபுகளில் ஒன்றை பின்பற்று ஆத்மீகத்தை பொறுத்தவரை இந்த தரைக்காக்களில் ஒன்றை பின்பற்றுபவராக இருப்பார் இவ்வாறுதான் இஸ்லாமிய சமுதாயம் இருந்து வந்தது எந்த புத்தகத்தை மடுத்து பாருங்கள் இவ்வாறுதான் இருந்தார்கள் சில நேரங்களிலே சில சில தனிப்பட்ட மற்றவர்களினால் ஒறுக்கப்பட்ட மறுக்கப்பட்ட கருத்துள்ளவர்கள் தான் இருக்கின்றார்கள் கலாநிதி மாருவ் அவர்கள் ஏற்கனவே கூறியது போன்று ஆனால் எவனும் எதையும் கூறலாம் ஆனால் ஒருவன் கூறிவிட்டான் என்பதற்காக அது அங்கே இருந்திருக்கின்றது என்று நாம் கூற முடியாது ஆதாரம் தேவை அவ்வாறு கூறப்பட்ட ஆதாரமற்ற கருத்துக்கள் பெரும்பான்மையான உலமாக்களால் சுண்ணத்துவல் ஜமானத்தின் உலமாக்களால் இந்த நான்கு மதகவை சேர்ந்த இம்மாங்களினாலும் முறியடிக்கப்பட்டன பிழையானது என்று அவர்கள் நிறுவினார்கள் அதனால் அக்கருத்துக்கள் இஸ்லாமிய ஷரியாவின் மரபிலே சாதான கருத்துக்கள் என்று அறியப்பட்டன்தானவை என்றால் அவை ஆதாரத்துக்கு புறம்பான ஆதாரமற்ற தனிப்பட்ட ஒருவரின் கருத்து ஹதீசிலே சாத் என்று கூறுகின்ற பொழுது அதற்கு வேறு வரை விளக்கணம் இருக்கிறது அதாவது ரசூருல்லாஹி சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் ஒரு நம்பத்தகுந்த அறிவிப்பாளர்கள் மூலம் அறிவிப்ப அதற்கு மாற்றமாக இன்னும் ஹதீஸ் அதுவும் நம்பத்தகுந்த அறிவிப்பாளர்களின் மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தால் அவ்விரண்டுக்கும் இடையிலே ஒன்று சேர்ப்பது முடியாததாக இருந்தால் அவை இரண்டையும் ஒன்றாக்கி ஒரு கருத்தை பெற முடியாத நிலை நமக்கு இருக்கும் என்றால் அந்த இரண்டு ஹதேசுகளிலும் அந்த இரண்டு அறிவிப்பாளர் வரிசையிலும் எந்த ஹதேசின் அறிவிப்பாளர் வரிசை இரண்டும் சரியானவை அவை இரண்டிலும் அதிகம் உறுதியானது எது என்பதை பார்த்து மற்றதை சாந்து என்று கூறுவார்கள் அல்லது எது குரோனின்ஸ்பிரிட்டுடன் போகக்கூடியது எது என்பதை பார்த்து மற்றதே சாது என்று கூறுவார்கள் அது ஹதீசிலே ஆனால் அவ்வாறு அல்ல ஆதாரமற்ற கருத்து ஒன்று ஒரு உலமாவினால் அறிமுகம் செய்யப்பட்டு அது மற்ற உலமாக்களினால் வெறுக்கப்பட்டது மறுக்கப்பட்டது குளி புதைக்கப்பட்டது ஆனால் புத்தகங்களிலே அவை இருக்கின்றன புத்தகங்களை விரித்தால் சார்த்தை பற்றி நாங்கள் ஆயிரக்கணக்கான சந்தேகங்களையும் தீர்வுகளையும் காணலாம் சொல்லிக் கொண்டு போகின்றேன் இன்றைய பிரச்சினை முஸ்லிம் உலமாக்கள் இந்த உலகத்திற்கே முக்கியமான ஒரு நாகரீகத்தை அதுவும் அறிவியல் ரீதியான நாகரீகத்தை அறிமுகம் செய்த முஸ்லிம் உலமாக்கள் ஆரம்பேயே ஒரு கற்கை நெறியை கண்டுபிடித்தார்கள் குருவானும் ஹதீசும் அரபு மொழியிலே இருக்கின்றன பல தரப்பட்டவைகளாக ஹதீஸ் இருந்து கொண்டிருக்கின்றது குருவானிலும் பல வெளிப்படையாக முரண்படுவது போன்று தெரிகின்ற பல விடயங்கள் இருக்கின்றன இதனால் குருவானையும் ஹதீசையும் விளங்குவதற்குரிய முறையான முறை என்ன என்பதை பற்றி சிந்தித்து அதற்கு ஒரு கலையை உருவாக்கினார்கள் அதுதான் இன்று மதரசாக்களிலே ஒசூல் உல் என்று அறியப்படுகின்ற கலை பிரின்சிபிள்ஸ் இன்றும் கூட இஸ்லாமிய சிந்தனையின் முஸ்லிம்களின் சிந்தனை பலனுக்கு ஆதாரமாக உலகத்தின் முன் வைக்கப்படுகின்ற ஒரு கலைதான் அந்த உசூல் நான் இஸ்லாமிய தத்துவத்தில் பட்டம் பெற்றவர் என்று கூறுவார்கள் இவருக்கு என்ன மார்க்கம் தெரியும் என்று கூறுவார்கள் அவ்வாறு கூறுகின்ற இந்த மௌலவிமார்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நானும் இங்கே படித்து வெளியான ஒரு மௌலவி மட்டுமல்ல நூற்று கணக்கான இஸ்லாம் கற்றுக் கொடுத்தவன் நான் மட்டுமல்ல இன்று சட்டத்துறையிலே பேராசிரியராக இருக்கின்ற டாக்டர் மாருப் அவர்களுக்கு இந்த உசூலுல் பிக் கலையை முதல் முதல் கொடுத்தவன் நான் இவர் மட்டுமல்ல பத்து இலங்கையைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அதில் ஒருவர் மட்டும் வரவில்லை ஒன்பது பேர் வந்தார்கள் ஏனென்று சொன்னால் என் முன் கால் அடித்து இருப்பது அவருக்கு சகிக்க முடியாத ஒரு விடயமாக இருந்தது யாரோ நான் என்பதற்காக நானும் குறைந்தவன் அல்ல என்பதை காட்டுவதற்கு அவரும் ஒசூரில் புக்கு படித்துக் கொடுப்பதற்கு இரண்டு பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு படித்துக் கொடுத்தார் அந்த பொடியனை கூப்பிடு நீங்க வாங்க என்னத்தை படிக்கிறீங்கன்னு சொல்லி என்றது இலகுவான கலை அல்லூரில் ஒரு வசனம் ஒரு சொற்பிரையோ அதன் கருத்து இது நடந்தால் அது நடக்கும் அது நடக்கவில்லை என்றால் இது நடக்காது இந்த இரண்டு விடயத்துக்கும் இடையிலே உள்ள தொடர்பு தர்த் என்று அவர்கள் கூறுவார்கள் அவ்வாறு கூறினால் அதன் கருத்து இது ஆனால் அவர் எவ்வாறு படித்துக் கொடுக்கின்றார் என்றால் அவரும் இன்று செய்பவர் புதிய மார்க்கத்தினை மக்களுக்கு எடுத்துச் செல்பவர்களில் ஒருவர் எவ்வாறு படைத்துக் கொடுக்கிறார் என்றால் தருது என்றால் அதிகம் வருவது அதிகம் பேசப்படுவது கூட ஒரு சென்ஸ் இருக்கும் என்றால் ஏற்றுக்கொள்ளலாம் இவ்வாறானவர்கள்தான் என்று இஸ்லாம் கதைக்கிறார்கள் டாக்டர் மாவரூப் அவர்கள் சொன்னார்கள் குரானிலே ஜக்காத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது இன்னமா என்ற சொல்லை பாவித்தானே இன்னமா என்றால் அந்த எட்டு கூட்டத்தையும் தவிர்ந்து எங்கும் செல்ல முடியாது அதிலும் அந்த குரான் வசனத்தின் பிரயோகத்தின் படி நாலு முதல் கூறப்பட்ட அந்த நாலு கூட்டத்தினருக்கும் சொந்தமாக்கப்பட வேண்டும் வாடகைக்கு கொடுப்பதோ இல்லாட்டி கொடுத்து விட்டு திருப்பி எடுப்பதோ முடியாது சம்பளத்திலே சக்காத்து கொடுப்பது அங்கே இல்லை இதெல்லாம் இவர்கள் குரானை விளங்காததனால் வருகின்ற ஒரு வழிகோடு இதனால் தான் ஒசூல் என்ற கலையை இஸ்லாம் பற்றி பேசுகின்ற ஒருவன் மிகவும் சிறந்த முறையிலே கற்க வேண்டும் அது மிகவும் கஷ்டமான கலை அதனால் என்ற கலையை சில இயக்கவாதிகள் அரபு நாடுகளிலே இரண்டே இரண்டுகளில் சுருக்கி மஸ்லகா மகாசித் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இமாம் கசாலி அவர்களின் ஆசிரியரான இஸ்லாமிய உலகம் பெற்றெடுத்த மாபெரும் தலையான இமாமுல் ஹரமேன் அவர்கள் இமாமுல் ஹரமேன் என்றால் அதன் பெயர் இரண்டு ஹரம்களினதும் இமாம் இரண்டு ஹரம்களும் என்றால் மக்காவும் மதீனாவும் ஏன் அவருக்கு அந்த பட்டம் சூட்டப்பட்டது என்றால் அவர்கள் அஹ் சுன்னா உல் ஜமாத்தின் அகைதாவினை பேசிக்கொண்டிருந்த போது இன்றைய தௌஹித்வாதிகள் இருக்கின்றார்களே அவர்கள் போன்று அகைதாவை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள் அவர்களை பேச விடவில்லை பகதாதே அவர்களுக்கு தொல்லை கொடுத்தார்கள் அவர்கள் தங்களது சொந்த ஊரை விட்டு மக்காவிலும் மதீனாவிலும் போய் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அரசியல் பலத்தினை பாவித்தார்கள் அவர்களை விரட்டினார்கள் அவர்கள் மக்காவில் சில காலம் மதீனாவில் சில காலம் இருந்தார்கள் அதனால் இமாமுல் ஹரமைன் என்ற பட்டம் அவர்களுக்கு ஈட்டப்பட்டது அப்படியா இல்லையா இன்று தனக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்பவரை சொல்ல விடாமல் இருப்பது இன்றைய நேற்றைய விடயம் அல்ல அந்த அவர்கள் அனந்தரமாக பெற்றுக்கொண்ட சொத்துக்கள் இமாமுல் ஹரமேன் அந்த பெண்ணம்பரிய இஸ்லாமிய சிந்தனையாளன் இமாமுல் ஹரமேன் அவர்களினால் தியரைஸ் பண்ணப்பட்டு பிறகு அவர்களின் மாணவரான இஸ்லாத்தின் புரூப் ஆதாரம் என்று பட்டம் சூட்டப்பட்ட இமாம் கசாலி அவர்களினால் விரிக்கப்பட்டு ஒரு கலையாக முற்படுத்தப்பட்ட அது கஷ்டமான ஒரு கலை என்ற காரணத்தினால் விளங்கப்படுவது கடினம் என்ற காரணத்தினால் அதை சுருக்கி தேக்ட் அவ்வாறு நான் முடிவொன்றை எடுப்பதற்கு அங்கே வரையறை இருக்கிறது இலக்கணம் ஒன்று இருக்கிறது அடுத்த கல்யம்ம போடும்பது உடைக்கிறதுக்கு ஏக்கறவே சில்லி வைக்கப்பட்ட விடையங்கள் இவற்றின இவர்கள் தங்களது இச்சைக்கு தகிந்தவாறு மஸ்லஹாவின் பேர்லும் மகாசிதின் பேர்லும் தரூரத்தின் பேர்லும் இந்த தரூரத்தனா நெசெசிட்டி லோ ஆஃப் நெசெசிட்டி லண்டன்ல போய் குந்தி கொண்டியங்களுக்கு நெசெசிட்டி லண்டல்ல வாழணும் ஊடுர்றணும் வட்டி கொடுத்து தான் நாங்க வட்டி மூலம்தான் வங்கி மூலம்தான் நாங்க வீடு வாங்குறோம் எனவே நெசெசிட்டி உங்களுக்கு ஆகும் அப்படி தான்ங்க ஃபத்வா குடுக்குறாங்க ஃபத்வா தங்களது இச்சைப்படி தாங்கள் அரபு நாட்டில் இருந்து போற மாணவர்கள் தற்காலிகமாக கல்யாண முடிச்சுக்கொள்ளுங்க ஈடுபட்டுவார்கள் ஈடுபடுவான் என்ற பயத்தில் எல்லாருமே கல்யாணம் முடிச்சு போறோம் அங்க போராக்கலுங்க சில நேரம் பத்துவா கொடுக்கின்றவர்கள் இஸ்பெஷலி ஈமான் இல்லாத இந்த காலத்திலே நயவஞ்சகத்தனம் நிறைந்திருக்கின்ற இந்த காலத்திலே மக்கள் என்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் முன் முற்போக்குவாதி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் கேட்கின்ற விடயங்களுக்கெல்லாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற காலத்திலே இந்த அதன் அடிப்படையில் ஒன்றும் தேவையில்லை அவங்களுக்கு இவ்வாறுதான் இன்று இஸ்லாமிய பத்துவாக்கள் கொடுக்கப்படுகின்றன லண்டனிலே இருந்து அந்த பத்வா இங்கே வரும்பொழுதும் அது இன்டர்நேஷனல் பத்துவா இன்டர்நேஷனல் எனக்கு தெரியும் அதனால் தான் கரதாவி அவர்கள் அவரது சர்வதேச உலமா கவுன்சிலை ஆரம்பிப்பதற்கு முன் ஆரம்பிக்க இருந்த அதே வருடம் நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு வருடத்தின் ஆகஸ்ட் மாதத்திலே பாகிஸ்தானுக்கு வந்த நேரத்திலே சொன்ன கட்டாயம் வாங்க நான் போகவில்லை எனக்கு தெரியும் இந்த கவுன்சில் என்ன செய்ய போகுது மெம்பர்கள் உலமாக்கல் அல்ல பேரை போட்டால் நாங்கள் இன்டர்நெட்டிலே பார்க்கின்ற பொழுது சர்வதேச உலமாக்கல் சபை என்று போட்டதும் நாங்கள் மயங்கிவிடுகின்றோம் அங்கே பொய்யென்றால் டாக்டர் மாருப் சொல்லட்டும் கத்தர் யூனிவர்சிட்டியிலே ஈராக்கை சேர்ந்த ஒரு பேராசிரியர் இருக்கிறார் இஸ்லாமிய சட்டத்துறையைச் சேர்ந்தவர் சத்தாம் ஹுசேனுடைய காலத்திலே ஈராக்கிய அரசாங்கத்தின் சுன்னி ஒத்தாரிட்டியாக இருந்த பெமிலியாது அவரின் பிரதர் தான் முஃதியாக இருந்தவர் அப்துல் ஹக்கீம் சாதி அப்துல் ஹக்கீம் சாதி இந்த கவுன்சிலின் மெம்பர் இந்த கரோதாவின் மெம்பர் இதுவரைக்கும் அவர் ஒரு கூட்டத்திற்கு கூட அழைக்கப்படவில்லை கூட்டம் நடத்துவது யார் கரோதா அவருடைய அறியக்கூடிய நிலையிலே அல்லா சுபத்தங்களை எனக்கு தந்ததன் காரணத்தினால் தான் நான் சொல்கிறேன் நயவஞ்சகம் அறியாமை இதற்கெல்லாம் காரணம் இவ்வாறான பத்துவாக்களை கொடுப்பதற்கான காரணம் அல்லாஹுவின் பயம் இல்லாதது ஆகிறத்தை பற்றிய பயம் இல்லாதது நாளை அல்லாஹுவின் சன்னிதானத்தில் நிற்க போகின்றேன் என்ற பயம் இல்லாதது அவ்வாறு பயம் இல்லாதவன் எதையும் செய்வான் எனவேதான் நான் பல சந்தர்ப்பங்களிலே எனது நண்பர்கள் சில நேரம் டாக்டர் நான் சொல்லி இருப்பேன் எதிர்ப்பது இயற்கையான விடயம் இந்த காலத்தில் ஆகத்தினுடைய பயம் இல்லாத காலம் எனவே சூஃபிசம் என்பது அல்லாஹுவின் பயத்தை உங்களது உள்ளத்திலே நிலைநாட்டுவதற்கு உங்களை பயிற்சிகின்ற ஒரு கலை ஒரு பிராக்டிஸ் முக்கியமான டைமென்ஷன் ஜிப்ரீல் அலைஹிசலாம் அவர்கள் அவர்களிடம் வந்து இஸ்லாத்தை படித்துக் கொடுப்பதற்காக வந்து ஈமான் இஸ்லாம் இஹ்ஸான் என்று கூறிய அந்த மூன்று டைமென்ஷன்களும் இன்று அகிதா என்றும் என்றும் என்றும் வெளிப்பட்டிருக்கின்றன எனவே அல்லாஹுவின் பயமோ ஆகிறத்தின் பயமோ இல்லாத காலத்திலே தசவுகை எதிர்க்கிறார்கள் என்றால் அதில் பிரச்சினை இல்லை அது அவர்களுடைய சொந்த விடை அவர் அல்லாஹுவோடு நெருங்க வேண்டும் என்ற விருப்பம் அவரிடம் இருந்தால் இருக்கட்டும் அவர்கள் என்று அவர்களது மாபெரும் தலைவராக கருதி கொண்டிருக்கின்ற இபனு தைமியா அவர்கள் கூட எட்டாம் நூற்றாண்டிலே காதிரியா தரேகாவின் ஷேக் ஒருவரிடம் பையத்தடுத்தவராகத்தான் இருந்தார் அதனால் தான் சூஃபிசத்தை பற்றி முப்பத்தி எட்டு வலியூம்கள் கொண்டு அவரது புத்தகத்திலே இரண்டு வலியூம்கள் எழுதினார் தனிப்பட்ட முறையிலே சில சில விடயங்களிலே அவருக்கு கருத்து வருபாடு இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு சூஃபி தசவு பற்றி எழுதினால் எழுதுவாரோ அதே போன்று எழுதினார் ஆனால் இன்று அதை அவற்றினை கண்டுபிடிப்பவர்கள் அவர்கள் அல்ல நாங்கள் கண்டுபிடித்தால் அதன்பின் அது அவ்வாறு இருக்கவில்லை அது நடக்கவில்லை அது தவறு அது பொய் அது இட்டுக்கட்டு என்று கூறுவார்கள் இதுதான் இன்றைய உலகத்திலே இருக்கு இதனால் உண்மையான இஸ்லாம் மறுக்கப்பட்டு மறைக்கப்பட்டு மக்கள் வழிகேட்டில் இருக்கின்றார்கள் இதை நாங்கள் உணர வேண்டும் எனது அன்பர்கள் நீங்கள் உறவினர்கள் நீங்கள் சகோதரர்கள் நீங்கள் நாளைக்கு நீங்களும் வெற்றி உள்ளவர்களாக அல்லாஹுவின் பொருத்தத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் எனக்குள்ள ஆசையினால் தான் நான் கூறுகிறேன் அதை ஏற்பதும் ஏற்காமல் உங்கள் விருப்பம் உண்மையான அல்லாஹுவின் மார்க்கத்தை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது சொல்கிறேன் விரும்பினால் கேளுங்கள் நான் நீங்கள் கேட்கவில்லை என்றாலோ அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றாலோ எனக்கு குறையப் போவது ஒன்றுமல்ல எனது வாழ்க்கை சந்தோஷமானதாகவே இருந்து கொண்டிருக்கின்றது அலமது இல்லா எனவே தான் சொல்கின்றேன் பெரியார்களை சகோதரர்களை அஹ் ஜமா என்றால் நான் இவ்வாறு கூறியது போன்றுதான் திடீரென இஸ்லாமிய வரலாற்றிலே பதினெட்டாம் நூற்றாண்டில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது பதினெட்டாம் நூற்றாண்டு நமக்கு தெரியும் முஸ்லிம் உலகங்களிலே ஏகாதிபத்தியவாதிகள் தங்களது காற்களை பாதைகளை ஊன்றச் செய்து முஸ்லிம் உலகத்தினை பிளவுபடுத்தி அதன் மூலம் தங்களது நோக்கங்களை அடைய வெற்றி சூட முயன்ற காலத்தின் உச்சி அது பதினெட்டாம் நூற்றாண்டு இலங்கையை பொறுத்தவரை பதினாறாம் நூற்றாண்டிலே ஆரம்பித்தது சகல இஸ்லாத்தை பொறுத்தவரை அன்றிருந்த அன்றிருந்த இஸ்லாமிய கிலாபத் ஒஸ்மானிய பேரரசு அவர்களுக்கு பெரும் சவாலாக இருந்தது பெரும் சவாலாக இருந்தது ஏனென்றால் துருக்கியின் கலீபாவின் ஆட்சியின் கீழ் சகல முஸ்லிம் நாடுகளும் ஒரு உம்மத்தாக இருந்தன இதனை உடைக்க வேண்டும் துருக்கியின் கிலாபத்தை வீழ்த்தும் வரை முஸ்லிம் உலகத்தினை முற்றாக தலைகுனிய வைக்க முடியாது என்று அறிந்திருந்தார்கள் ஐரோப்பியர்கள் அதனால் அவர்களுக்கு அவர்களது அஜெண்டாவினை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யக்கூடிய லோக்கல் பொலிட்டீஷியன்களை அவர்கள் தேடினார்கள் இன்று குரானுக்கு எதிர பாருங்கள் அண்மையில லைடன்ப்பட்ட ஐந்து வல்யூம்கள் குரானிக் என் குரானுக்கும் எதிரான நச்சுக்களை பொதிந்த நம்மடாக்ளோபீடியாவில் பங்கேற்றிருக்கின்றார்கள் மேலே தேய நாடுகளிலே அமெரிக்காவிலே ஐரோப்பாவிலே பல்கலைக்கழகங்களிலே வேலை செய்கின்றவர்கள் அவர்களுக்கு அவர்களது சொந்த ஊர்களிலே வேலை இல்லை அங்கே அவர்கள் அங்கே அவர்கள் கோபரேட் பண்ணவில்லை என்றால் அவர்களுக்கு தொழில் நிலைக்காது அதனால் தனது வயிற்றுக்காக அவர்கள் அவர்கள் விரும்புவதை எழுதுகின்றார்கள் ஒரு முஸ்லீமின் கையினால் எழுதப்படுகின்ற பொழுது அதற்கு முஸ்லிம்கள் மத்தியிலே பெருமதி அதிகம் என்பதை உணர்ந்து அவர்கள் கோடான கோடிகளை கொடுத்து ஈமான் இப்படிப்பட்ட பேராசிரியர்களை பயன்படுத்தி வேலை செய்து கொண்டிருக்கின்றனர் மாறாக அமெரிக்காவிலே இருக்கின்ற பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒருவர் மறுப்பு என்சைக்ளோபீடியா ஒன்றை எழுதுவதற்காக எத்தனையோ முயற்சிகள் செய்தும் அவருக்கு எந்த முஸ்லிம் நாட்டிலிருந்தும் ஒரு பண்டிங் கிடைக்கவில்லை இவ்வளவு தூரம் நாங்கள் அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கின்றோம் நாங்கள் சிலர் ஒன்று சேர்ந்து அந்த என்சைக்ளோபீடியாவுக்கு தேவைப்படுகின்ற கட்டுரைகளை ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாத்திற்கு இவ்வாறான சதிகள் செய்யப்படுகின்ற பொழுது அதை எதிர்த்து எடுக்கப்படுகின்ற அறிவியல் ரீதியான முயற்சிகளுக்கு ஜத் மணியில் பிசினஸ் செய்பவர்கள் வேண்டியதை செய்வார்கள் பெரியார்களே சகோதரர்களே பதினெட்டாம் நூற்றாண்டிலே இந்த மேலை தேயவாதிகளின் ஏகத்தி ஏகாதிபத்தியவாதிகளின் ஊடுருவல் இஸ்லாமிய உலகத்திலே சக்சஸ் ஆவதற்கு முஸ்லிம்கள் சிலரின் உதவி தேவைப்பட்டது என்ன செய்தார்கள் முஸ்லிம்களையே குழுக்களையும் குரூப்புகளையும் ஏற்படுத்தினார்கள் அதன் மூலம் முஸ்லிம்களை பிரிக்க முடிந்தது பிரித்தால் மிகவும் இலகுவாக ஊடுருவலாம் அந்த அடிப்படையில் முஸ்லிம்களை பிரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் இன்று இஸ்லாத்திலே குழப்பங்களை ஏற்படுத்தி முஸ்லிம்களை வழிகேட்டிலே இட்டுச் சென்று கொண்டிருக்கின்ற பதினெட்டாம் நூற்றாண்டு ஆயிரத்தி எழுநூற்றி இரண்டிலே பிறந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூத்தி ஐந்திலே அப்துல் வஹாப் அவர்கள் நான் இந்த புத்தகத்தை ஏன் கொண்டு வந்தேன் என்று சொன்னால் இது சூஃபியலின புத்தகம் இல்லை இது ஹம்பலி மதுஹபை சேர்ந்த பெரியவர்களை பற்றி சேர்ந்த ஒரு முஃப்தி மக்காவிலே ஹம்பலி மதுகின் முஃப்தியாக இருந்தவர் எழுதிய புத்தகம் அந்த புத்தகத்திலே முகம் அப்துல் வகாப் அவர்களின் தந்தை முகமது அப்துல் வகாப் அவர்களை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை கேளுங்கள் அதில் புதினம் என்னவென்றால் இந்த புத்தகத்தை பற்றி முன்னுரை வழங்கி ஒரு அறிமுக ஒரு ஷோர்ட் அறிமுகம் செய்த ஒரு பெரியார் அந்த மதுஹபை சேர்ந்த பெரியார் இதிலே முகமதுவஹாபை பற்றி அவரது தந்தை என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை பார்க்கவில்லை புத்தகம் நல்ல புத்தகம் என்று சொல்லி போட்டு ஒரே ஒரு குறை முகமது பின் அப்துல்வகாபை பத்தி அவர் ஒரு செப்டர் எழுதல என்று தான் குறையா கண்டிருக்கிறாரே தவிர அவரது வாப்ப அவரை பற்றி என்ன சொன்னார் என்பதை அவர் கூறவில்லை என்ன சொல்றார் சொல்றார் என்ன மகன பத்தி பாபா கொஞ்சம் சொல்றார் பாபா மௌத்தானதுக்கு முகமது அப்துல் வகாப் அவரது பிரச்சாரத்தை ஆரம்பித்தது என்ன செய்ய பாபா கடும் கோபமாக இருந்த கடும் கோபம் அவருடைய இந்த முகமதோட ஏனென்று சொன்னோடன அவங்களோட குடும்பத்தில் முந்தி வந்தாக்களை போல இவரும் இஸ்லாத்துல சரியாவில் படிச்சு முன்னர்றதுக்கு விரும்பல்ல அவர் ஒரு என்ன அவர் முக குறி சொன்னார் பத்தி அவர் அவர் அவர் தீர்க்கதரிசனம் சொன்னார் இவரை பத்தி என்னென்று சொன்னோடன இவன் கடும் பிரச்சனை படுத்துவான் முஹம்மதின் இந்த யாமது உருவாக்கினான் எழுதல்ல இது ஹம்பலி மதபை சேர்ந்தவர்கள் எழுதி ஹம்பலி மதபை சேர்ந்த பிரஸ் பிரசுரிக்கப்பட்ட புத்தகம் நூத்தி வருடங்களுக்கு முன் எதப்பட்டதுக்குற என்ன குழப்பம் இப்ப அவங்களுக்கு அறவே தெரியாமல் இருக்கும் சில நேரம் சில விஷயங்கள் அதை காட்டி கொடுத்த உடனே அதுக்கு வருவாங்க அது சேர்த்தது அது இது செஞ்சது அதுக்கு முந்தி அவங்க சொல்றது நாம சொன்னதுக்கு பிறகுதான் அவங்க பெறுவாங்க அந்த ஆய்வு மன்றம் எடுத்துக்கொண்டு ஹரம் ஷரீஃபிலே மக்காவிலே ஹன்பலி மதுஹபின் முஃப்தியாக இருந்தவர் அவர் எழுதிய புத்தகம் அந்த அழகானு என்று சொல்கின்றார்களோ அதைத்தான் அவர் புத்தகத்தின் பேராக இட்டிருக்கிறார் அதாவது ஹம்பலி மதுஹபை சேர்ந்த பெரியார்களின் கபறுகளிலே இறங்குகின்ற மலை முகில்கள் புத்தோதிர தலையார் சேர்ந்த பெரியார்களின் கபர்களில் இறங்குகின்ற மலை முகில்கள் அல்லாவுடைய ரஹமத்து கபுகள் இறங்குதான் அல்லாவுடைய ரஹமத் கபூர்ல இறங்குற என்ன சொல்லுவாங்க சிறுக்கு நமது சகோதரர்கள் உலக முஸ்லீம்கள் அனைவரையும் முஸ்லிக்குகள் என்று கூறி அதன் மூலம் அவர்கள் முஸ்லிக்குகளாக ஆகிவிடுகின்றார்கள் ஏனென்றால் சல்லல்லாஹோ அழைகிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லிமை பார்த்தி நீ காபிர் என்று சொல்லுவா என்றால் உண்மையிலேயே அவன் அவ்வாறு இல்லை என்றால் நீ காபிராகி விடுவா என்று சல்லல்லாஹோ அழைகிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வருடங்களாக இந்த பிரச்சாரம் இல்லை முகமது அப்துல் வஹாப் இந்த பிரச்சாரத்தினை செய்தார் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அரசியல் பலம் பாதுகாத்தது அன்று ஏகாதிபத்தியின் தேவை ஏற்பட்டது நாடு தாரன் நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஆனால் அரசியல்வாதி மக்களை ஒன்று சேர்ப்பதற்கு அரசியலின் மூலம் சேர்ப்பதை விட மார்க்கத்தின் அடிப்படையில் சேர்க்க முனைந்தால் வெற்றி அடையலாம் இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அரசியலுக்காக உயிரை கொடுக்கிறார்கள் கொஞ்சம் மார்க்கத்துக்காக உயிரை கொடுப்பவர்கள் கோடிக்கணக்கானவர்கள் அதனால் தான் முகமது அப்துல் வகாவை அரவணைத்து பிரச்சாரம் செய்தார் காபத்து அப்துல் வஹாபின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை காபத்துள்ளாவிலேயே அறுத்தார்கள் வெட்டினார்கள் கொலை செய்தார்கள் மக்காவின் சங்கையோ ஹரம் ஷரீபின் சங்கையோ காபத்துல்லாவின் சங்கையோ அவர்கள் மதிக்கவில்லை வரலாறு இப்படித்தான் இருந்தது ஆனால் அண்மையிலே பெட்ரோல் வந்ததன் பின்பு சில அறிவியல் விபச்சாரம் செய்கின்ற அறிஞர்கள் என்று தங்களை கூறிக்கொள்கின்றவர்கள் காசிக்காக புதிய வரலாறு ஒன்று எழுதி கொண்டிருக்கின்றார்கள் அவை நடக்கவில்லை இவ்வளவு காலம் எழுதப்பட்ட எல்லாம் பச்சை அதனால்தான் அன்று அந்த பிரனையை துவங்கி அது மூடப்பட்டது போனார் தோற்கடிக்கப்பட்டார்கள் எகிப்திலே இருந்து ஆமியை அனுப்பினார்கள் முகம்மது அப்துல் வகாவின் மார்க்கம் அடக்கம் செய்யப்பட்டது ஆனால் நஜீது தேசத்திலே அது தொடர்ந்து இருந்தே வந்தது அந்த ரியால் பகுதியிலே அதுதான் நஜித் தேசம் சல்லு அலேஹி வல்லம் அவர்களினால் சபிக்கப்பட்ட இடம் அந்த இஸ்லாமிய வரலாற்றிலே எந்த ஒரு அறிஞனும் பெரியவர வழியாகவில்லை நபித்துவம் நாங்கள் நபி என்று வாதாடிய சிலர் இவ்வாறு உலகத்திலே இருந்த சகல முஸ்லீம்களையும் காபீர்கள் என்று கூறிய முகமது அப்துல் வஹாப் அதன் பிறகு சில சில அரசியல்வாதிகள் அங்கே அந்த மதுஹப் பிரிந்து வந்தது ஆனால் நூறு வருடங்களுக்கு முன்பு பிரிட்டிஷ்களின் ஆதரவுடன் அஹாவை பிடித்து மக்கா மதீனாவினை பிடித்து கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா என்ற ஒரு நாட்டை உருவாக்கிய அன்றிலிருந்துதான் சவுதி அரேபியாவின் ஒபிஷியல் மதுகபாக வகாபிசம் மாறியது இன்றும் மக்காவிலும் மதீனாவிலும் பெரும்பாலான முஸ்லிம்கள் வகாபிகள் அல்ல நாம் இருப்பது போன்று சுன்னி முஸ்லிம்கள் ஆனால் அவர்கள் வெளியே வர முடியாது வெளியே சத்தம் போட முடியாது அரசாங்கத்திற்கும் அது தெரியும் அவர்கள் மிகவும் இன்ஃபுளுவன்ஸ் உள்ளவர்கள் என்பதனாலும் அவர்களை எதிர்ப்பதன் மூலம் உள்நாட்டில் குழப்பங்கள் ஏற்படலாம் என்பதனாலும் அவர்களை விட்டு வைத்திருக்கின்றார்கள் நீங்கள் மக்காவிற்கு சென்றால் அங்கே ஷேக் ஒமர் ஜீலானி என்று ஒருவர் இருக்கிறார் மிகவும் பிரபல்யமான ஒருவர் பரம்பரை மக்காவிலே இன்று அங்கே ஓதுவார்கள் கந்தூரி கொடுப்பார்கள் சலாத்தின் நாரியா ஓதுவார்கள் யாசின் ஓதுவார்கள் கத்தம் ஓதுவார்கள் எல்லாம் செய்வார்கள் ஆனால் ஸ்பீக்கர் போடக்கூடாது வெளியே கேட்கிறார் அளவுக்கு மக்காவின் அமீர் தெரியும்ரேபியாவில் ஒவ்வொரு சமூகத்தில் ஒரு தரம் இரண்டு கிழமை அழைத்து ஒரு இவர் சூபியாக இருந்தும் கூட இவரை இக்னோர் பண்ண முடியாது என்ற காரணத்தினால் அவரை மலைக்கிறார்கள் ஆனால் அவர் சொல்றார் இந்த பெரிய உலமாக்கல் ஒபிஷியல் உலமாக்கள் தல வகாபிகள் ஒருத்தரும் செலாமும் கூட சொல்றது இல்லையா அவருக்கு அந்த மஞ்சள் ஆனால் அவர்கள் சூபிகளை கபு வணங்கிகள் என்று சொல்வார்கள் ஆனால் அமீர் சொன்ன அவர்கள் அமீர வணங்குறது மட்டுமில்லை எல்லாம் செய்வார்கள் நாங்கள் அவ்வாறு சொல்லலாம் ஆனால் அவ்வாறான பொறுப்பற்ற வார்த்தை பிரயோகங்களை பாவிப்பவர்கள் நாங்கள் அல்ல அன்று நாலாம் நூற்றாண்டிலே நிறுவப்பட்ட அஹலு சுன்னா உல் ஜமாவின்ஸ் என்ன என்று சொன்னால் நீங்க அதை மத்த இப்ப வர இயக்கங்களோட வச்சு பாருங்க முதலாவது அன்பின் அடிப்படையில் விளங்குகிறது எல்லாரையும் அரவணைக்க பார்க்க அதனால தான் நாங்கள் நீங்க அமீர் வணங்கிகள் என்று சொல்ற இல்லை நீங்க கருளாவி வணங்கிகள் என்று சொல்ற இல்லை நீங்க பிம்பாஸ் வணங்கிகள் என்று சொல்வதில்லை நாங்கள் அவ்வாறு சொல்வதில்லை அது கடும் டேஞ்சரான விஷயம் ஆனால் கபரை செய்பவர்கள் கபர் வணங்கிகளாக இருந்தால் முதல் கபுறு வணங்கி செல்லல்லாக அழகி செல்லமர்கள் ஏனென்றால் ஒவ்வொரு இரவும் சல்லல்லாக அழகி செல்லம் அவர்கள் ஜன்னத்தில் பக் சென்று அங்கே நீண்ட நேரம் இருப்பார்கள் என்ன சொன்னார்கள் அங்க போயிட்டு ஆயிஷா நாயகி சந்தேகம் எங்க போறாரு எந்த நாள்ல வேறங்கையும் போறாரோ என்று சொல்லி ஒரு சந்தேகத்தில் ஒரு நாள் பின்னால போனாங்க என்ன ஆயிஷா ஒரு சாதி இல்ல இல்ல இங்க போறதுதான் பார்க்கவாங்க சில ரிப்போர்ட்டுகள் அவர்கள் தங்களது மன ஆறுதலை அங்கே கண்டார்கள் அதனால் தான் இஸ்லாமிய வரலாற்றிலும் பெரியார்கள் மிக்கமே இந்த ஊர்ல இன்னைக்கு ரோட்வாளையை நின்று கபரு கடையில நின்று நல்லம் இல்லையா குறைஞ்ச மௌத்திர ஞாபகம் பெறும் அவன் ஊர் அலாய் பலா இல்லாம கழுவித்தனை இருக்கிறோம் இவ்வாறுதான் பெரியவர்கள் இருந்தார்கள் இவ்வாறுதான் இருந்தார்கள் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிவதற்கு முன் கடைசியாக அவர்கள் வெளியே செய்த வேலை என்னத்தில் சென்று கபறுகளை தரிசி தரிசித்து விட்டு வந்த அவர்கள் இதன் கபரு வணங்கிகள் அவ்வாறு சொல்வார்களா நாங்கள் இவர்களை நான் ஏற்கனவே கூறியவர் போன்று அமீர் வணங்கிகள் என்றோ அல்லது இந்த வணங்கிகள் என்றோ கரதாவிக்கும் பொழுது பகடியாக சொல்வார்கள் மத்தியிலே அவர்கள் சொல்வார்கள் ஒரு ஹதீஷை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த ஹதீஸ் பொய்யா என்று சொல்லி அது வகாபிகள் பாவிக்கின்றதுவாக இருந்தாலும் அவங்க சொல்ல ஹதீஸ் பொய் ஆனால் ஹதீசும் இப்படி சொல்லுவாங்க சேர்ந்த உலமாக்கல் வாய் இருந்த காரணத்தினால் அக்கறை பற்றிலே இன்றிருக்கின்ற உலமாக்கல் வாய் பொத்தி இருப்பது போன்று பெட்ரோல் வந்ததன் பின் சவுதிக்கு சென்ற அல்லசர் உலமாக்கள் இது தவறு என்று சொல்லவில்லை வகாபிசம் பரவியது உலகத்திலே இலங்கையில் மட்டுமல்ல எந்த நாட்டுக்கு நீங்கள் சென்றாலும் சொல்கிறார்கள் இவர்கள் பள்ளி இருக்கிற இடத்துல வந்து இன்னொரு பள்ளி காட்டுவாங்களே இருக்கிறா கலத்து செய்திருப்போம் ஏழாமல் சண்டையில் போகுதுனதன போவாங்க அல்லாவை பயப்படுங்கள் அல்லாஹுவை பயப்படுங்கள் நாளை அல்லாஹுவின் முன்னிலையிலே சென்று நிற்க வேண்டியவர்கள் நாம் அனைவரும் ஏன் பள்ளி கட்டுகின்றோம் கியாமத்தினாளின் அடையாளங்களில் ஒன்று பள்ளிகள் அதிகரிப்பது ஏன் இந்த நிலை பெரிய சகோதரர்களே சுன்னத்துவல் ஜமாத்தின் விசேஷ தன்மைகளில் ஒன்று அரவணைத்தல் அவர்களுடைய இஸ்லாம் அன்பின் அடிப்படையிலே கட்டப்பட்டது அவர்களுக்கு அல்ல அப்படித்தான் சொல்லி அதனால் அவர்களிடத்திலே விறுவிறுப்பை காண மாட்டீர்கள் மற்றவர்களை மதிப்பார்கள் தவறு செய்பவர்களுக்கு தவறை சுட்டிக்காட்டுவார்கள் கரக்டரிஸ்டிக்ஸ் அவர்கள் உலகத்தில் பயம் என்று சொல்லி ஒன்றிருக்கு ஹோப் Fear and hope அல்லாஹ் சுபானஹூவத் ஆல அவனுடைய மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் அல்லாஹுவின் ரகமத்திலே ஆதரவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றான் அல்லாஹுவின் ரகமத்தை நமக்கு கிடைக்காது என்று நினைப்பவர்கள் வழிகேடல்கள் என்று கூறுகின்றது இஸ்லாம் ஆனால் சுண்ணத்துவல் ஜமா அத்தினை சேர்ந்தவர்கள் எப்போதும் மக்களுக்கு ஹோப்பை கொடுப்பார்கள் பயங்காட்ட மாட்டார்கள் காண்பதற்கு முன்னே காவிர பட்டத்தை கொடுத்து விடுவார்கள் இந்த மகாமிகள் ஆனால் சுன்னத்துவல் ஜமா சேர்ந்தவர்களோ தவறு செய்துவிட்டாய் பயப்படாதே அல்லா சொல்கிறான் எத்தனை தவறுகள் செய்தாலும் நீ அந்த தவறை உணர்ந்து விட்டாயா மன்னிப்பு கேட்கின்றாயா நான் மன்னிக்கிறேன் இதுவல் ஜமாத்துடைய அந்த அதனால் தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே சமூக வழிபாடுகளிலே சென்ஸ் என்ன சொல்றது ஒரு அழகியல் உணர்வு உணர்வு இருக்கும் அழகாக செய்வார்கள் அதில் உள்ளதுதான் இன்றைய இந்த பங்க நடத்த வேண்டும் என்று பொல்லடித்தும் அடித்ததும் எவ்வளவு உணர்ச்சி வசமான எவ்வளவு அன்பான ஆசைக்குரிய விஷயங்கள் எடுத்ததை ஹராமாக்கி கண்டவர்களை எல்லாம் காபிராக்குகின்றது அஸ்ல சுன்னாவுல் ஜமாவின் இஸ்லாம் அல்ல தவறிழைப்பவர்களுக்கு அவர்களை அரவணைத்து வாருங்கள் என்று கூறி உங்களது அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பவன் என்று சொல்கின்றவன் அவன் மிகவும் நெருக்கமாக இருக்கிறான் என்று கூறுகின்றவர்கள் கடந்த வாரம் கொழும்பிலே ஒரு சிறிய கருத்தரங்கொன்றுக்கும் அழைக்கப்பட்டேன் கிட்டத்தட்ட இங்கே சொல்கின்ற சில விஷயங்களைத்தான் நான் சொன்னேன் நேற்றிரவு ஒருவர் நமது மருமகன் யூடியூப்ல இருந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியின் பேராசிரியர் திமோதி அவருடைய ஸ்பீச் ஒன்றை எனக்கு கேட்க வைத்தார் நேற்றிர நான் கொழும்பில் என்ன சென் சொன்னோ அது அவ்வாறு அச்சுட்டது போன்றும் அவருடைய வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றால் அகிதாவிலே இவ்வாறு தசவூவிலே இவ்வாறு அவர் எனக்கு தெரிந்தவர் ஆனால் இது சம்பந்தமாக நான் அவருடன் கலந்துரையாடவில்லை ஆனால் நாங்கள் குருவானையும் ஹதீசையும் ஒட்டிய அதிலிருந்து விளங்கிய உண்மையை சொல்கின்றோம் என்ற காரணத்தினால் ஒரே விடயத்தை கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் திமோதி சொல்றார்ன்னா சில நேரம் கேட்பாங்க தீன் முகமது செல்றாருன்னா கேட்க மாட்டாங்க தீன் முகமது பொறுமதிவு எங்களுக்கு தெரியாது பெரியே சகோதரர்களே பின்பு என்ன நடந்தது மகாபிஷம் பரவியது மகாபிஷத்துக்கு ஆதரவாக வரலாறு எழுவதற்கு ஒரு அறிஞர்கள் முன்வந்தார்கள் பழைய வரலாற்றுகளை எல்லாம் பிழை என்றதாக எழுதினார்கள் எழுதிவிட்டு மிகவும் டேஞ்சரான ஒரு விஷயம் நடந்தது என்னவென்றால் முப்பது வருடங்களுக்கு முன் அல்லது நாற்பது வருடங்களுக்கு முன் ஜமா என்றால் வகாபிகள்ப்படுத்தினார்கள்த்தினர் இப்ப புதுசா வந்த கதை முப்பது நாற்பது வருஷத்துக்குள்ள உலக அவங்களுக்குள்ள அவங்க நினைச்சு கொண்டிருந்த ரீதியிலே பொழுதும் அறியப்படவில்லை ஆனால் இன்று உலகம் எல்லாம் என்றால் அவர்கள் முகமது பின் அப்துல் வஹாபின் என்று கூறுவதோடு மட்டும் நின்று விடவில்லை என்று கூட இன்று எழுதுகின்றார்கள் சௌதியில் காவிர்கள் என்று சொன்னால் நீங்க சும்மா சஹாபாக்கள் காலத்துக்கு பிறகும் நீங்கள் எடுத்த எல்லாரும் காவிரி அவங்க எல்லாரும் சொன்னதுதான் சொன்னாங்க ஏன் சகாபாக்களும் காவிரி ஆனால் அன்றரம் இந்த அக்கிதாக்களை பத்தி எழுதப்படல அதனால் அவங்க நாமையாக்கி வைப்பான் எந்த மூளை உள்ளவன் இவ்வாறு சொல்வான் ஒரு பயம் வந்துட்டு இந்த சொல்றா காபி ரெண்டு சொல்லி அப்படி என்று உலகத்திலே தெரிஞ்ச எந்த இமாவோட பேரை சொல்லுங்க எதிராக அங்கேயே பலவிதமான ரத்துகள்ரம்பித்துவிட்டன ஆனால் மூளை செலவைகள் செய்யப்பட்டவர்களாக நமது வாலிபர்கள் இருக்கின்ற காரணத்தினால் இஸ்லாத்தை பற்றி எதுவும் தெரியாது அவர்கள் சூறையாடப்பட்டு ஒரு குறிப்பிட்ட வேசனை அவர்கள் கொடுக்கப்பட்ட காரணத்தினால் இயக்கங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க இந்த சிந்தனை செலவையினால் இன்றைய இஸ்லாமிய உலகம் குழப்பத்திலே இருக்கின்றது அல்லாஹுவும் ரசூலும் போதித்த இஸ்லாம் இன்று திரிவு செய்யப்பட்டு மறைக்கப்படுகிறது அதன் உண்மையான போதனைகள் பலரும் தங்களது நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புவதனாலும் அல்லது அவர்கள் அரபு நாடுகளுக்கு சென்றதன் பின்புதான் இசிலாத்தை படிக்க ஆரம்பித்தார்கள் இங்கே பள்ளியையே காணாதவர்கள் அங்கே அவர்கள் இசிலாத்தை முதல் முதலாக அறிந்ததனால் அவர்களுடைய போஜனை அவர்கள் பழகினார்கள் அதனால் நாம் சொல்வதை அவர்களது சிந்தனைக்குள் அனுப்புவதற்கு அவர்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது இதுதான் இஸ்லாத்திற்கு எதிராக இன்றைய இயக்கங்கள் செய்கின்ற துரோகம் இன்றைய இயக்கங்கள் செய்கின்ற துரோகம் உண்மையான முஸ்லிம்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் இந்த இயக்கங்களுக்கு அப்பால் வாழுங்கள் இஸ்லாமிய சமுதாயத்திலே குழுக்கள் குழுக்களாக மக்களை பிரிக்காதீர்கள் பொது செய்வதற்காக அமைப்புகள் இருப்பது இயற்கை அது வெறும் அமைப்பாக ஒரு சில தத்துவங்கள் என்று அந்த அடிப்படையில் எல்லோரையும் அரவணைக்காதவைகளாக இருக்க முடியாது அதற்கு இஸ்லாத்திலே இடமில்லை அதைத்தான் அல்லா சுபான அவர்கள் சொன்ன ஓதிகாட்டிய வசனம் என்று நினைக்கிறேன் அவர்களது மார்க்கத்தை துண்டு துண்டாக்கி சின்ன பின்னப்படுத்தி கூட்டம் கூட்டமாக பிரிந்தார்களே உங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்புமே இல்லை நீங்கள் அவர்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று அலைகி வசல்லம் அவர்களுக்கு அல்லா சுபானிலே கூறுகிறான் அதன் மூலம் எங்கள் கூறுகிறான் பெரிய சகோதரர்களே இதனால் தான் இன்று பிரச்சனைகள் ஆயிரம் வருடங்களின் பின் அகில சுண்ணாக்களாக அறியப்பட்டவர்கள் காவிரிகளாகவும் விதத்துக்காரர்களாகவும் வழிகேடர்களாகவும் அறிமுகம் செய்யப்படுகின்றார்கள் வழிகேடர்களாக சர்வ உலக முஸ்லிம்களினாலும் காணப்பட்ட சிறுபான்மையினர் இன்று உண்மை முஸ்லிம்களாகவும் சரியான தௌஹீதை சொல்லிக் கொடுப்பவர்களாகவும் உணரப்படுகின்றார்கள் முன்வைக்கப்படுகின்ற எனக்கு சொன்னார்கள் சவுதியிலே இன்றைக்கு ராம்பித்தூள் ஆலமில் இஸ்லாமியின் செக்ரட்டரி ஜெனரலாக இருக்கிறார் அப்துல்லி அப்துல்லா துருக்கி இந்த அப்துல்லா துருக்கி அதுக்கு முதல் மினிஸ்டராக இருந்தார் அதுக்கு முதல் ஒரு யூனிவர்சிட்டி சான்சலராக இருந்தார் அவர் ஒரு இடத்துக்கு போன உடனே பேசுறதுக்கு பேசினார் கபூர் வணக்கம் கபூர் வணக்கம் கபூர் வணக்கம் ஒழிக்கோணும் இஸ்லாமிய உலகத்தில் கபூர் வணக்கம் இன்று துருக்கியின் உதவி தேவைப்பட்டு துருக்கியின் காலடியிலே மண்டி இட்டுக் சவுதியர்கள் துருக்கியிலே இருக்கின்ற கபறுகளை பற்றி ஒன்றும் கூறுவதில்லை துருக்கியர்கள் அனைவருமே கபு வணங்கிகள் இவர்களின் பரிபாஷைப்படி இந்த அபுல்லா துருக்கி இந்த கபுறு வணக்கத்தை பற்றி பேசினோம்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில நேரம் கேள்விப்பட்டிருப்பீங்கள் முகமது என்று சொல்லி ஒரு எகிப்திய அறிஞர் வஹாபிந்தாலும் அவர் வகாபி அல்ல மக்காவுலே இன்று கிங் அப்துல் அசீஸ் யூனிவர்சிட்டி என்று இருக்கின்ற அந்த யூனிவர்சிட்டியை ஆரம்பிப்பதிலே அதிலே ஷரியா ஃபக்கல்டியை ஆரம்பித்து படித்துக் கொடுத்த ஒரு பங்களிப்பு செய்தவர்களில் முக்கியமான ஒருவர் அவர் அங்கே பார்வையாளர்களுள் இருந்தபோது இவர் கபரு வணக்கத்தை பற்றி சொல்லியதும் அவர் எழும்பி சொன்னாராம் அவர் மிகவும் துணிவானவர் சொல்லுங்களுக்கு விளங்குறது இல்லை கொழும்பில் ஒரு கான்பரன்ஸ் பேசினேன் பேச இந்த மனுஷன் ஒன்றுக்கு கோட் பண்ணின விமர்சிக்கவே இல்லை கோட் பண்ணினார் என்றும் ரகசியமாக வெளியிட்டுக் கொண்டிருந்தாங்க அந்த கொஞ்சம் நில் கதையை கொஞ்சம் நிப்பாட்டி போட்டு எங்களுக்கு இந்த கசு வணக்கம் இருக்கிறது பலசவனங்கிறது மன்னர் பலச அதை பத்தி கொஞ்சம் பேசாது அப்படியான இந்த சமுதாயத்திலே உண்மைகளை சொல்வதற்கு உலமாக்கல் முன்வராத காரணத்தினாலும் இந்த அகில சுன்னா உல் ஜமா என்ற பெயர் அதன் பாரம்பரிய உரித்தாளர்களிடமிருந்து பறிக்கப்பட்டு என்று வகாபிகளுக்கு பெயராக அது மாறியிருக்கிறது பிரச்சனை என்னவென்றால் எத்தனையோ இயக்கங்கள் ஒரிஜினலி வகாபிகள் அல்ல வகாபிச இயக்கங்கள் அல்ல ஆனால் தங்களது வளர்ப்பிற்கு தங்களது சப்போர்ட்டிற்கு வகாபிஷத்தோடு நல்லுறவை வைத்துக் கொள்வது இணக்க பொருத்தமானது என்ற காரணத்தினால் வகாபிஷத்தின் சாயலை பூசிக்கொள்கிறார்கள் சாயத்தினை பூசிக்கொள்கிறார்கள் அதனால் தான் இன்றி பொதுவாக முஸ்லிம் உலகத்திலே நடமாடுகின்ற அரசியல் ரீதியான அல்லது கொள்கை ரீதியான அல்லது சமூக ரீதியான பெரும்பாலான இயக்கங்கள் மகாபிச இயக்கங்களாக மாறியிருக்கின்றன வரலார் தெரியாததனால் நான் சொல்கின்ற கதையை நீங்கள் விட்டுவிடுங்கள் நீங்களாக வரலாற்றை படியுங்கள் ஆயிரத்தி ஆயிரம் வருடங்களுக்கு முன் இருந்து நீங்கள் படித்து வாருங்கள் உங்களது சிந்தனைக்கு சரியாக படுகின்றதா கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் குர்ஆானை விளங்காமல் வாழ்ந்தார்கள் என்பது எனவேதான் பெரியார்களே சகோதரர்களே நாம் ஈமான் வாழ வேண்டும் என்றால் அல்லாஹுவில் உண்மையான பயமுள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹுவின் மார்க்கம் என்ன என்பதை உரிய முறையிலே தெரிய முயற்சிப்பது நமது கடமை வருத்தம் வந்தால் நல்ல டாக்டரை ஊரெல்லாம் சுத்தி தேடுகிறோம் என்றால் அதுக்கு அட்வைஸ் வேணும் அது ஒரு காட்டிலாண்டிங்க அட்வைஸ் சொல்றவர் என்றால் அங்கே செல்கின்றோம் ஆனால் மார்க்கமண்டா அவருடைய வீட்டுக்கு வரணும் இல்லாட்டி ஓசில கூப்பிட்டு தேலியை கொடுத்து கேளுங்க இதுதான் நமக்கு அல்லாஹுடன் இருக்கின்ற தொடர்பு இன்றைய உலகத்திலே இருக்கின்ற முஸ்லிம்கள் பாரம்பரிய சுன்னத்துவ ஜத்தைச் சேர்ந்த முஸ்லீம்களை தவிர்த்து மற்றவர்கள் அனைவரும் இரண்டு இரண்டு குரூப்பில் இருக்கின்றார்கள் ஒன்று நவீனத்தினால் தாக்கப்பட்டவர்கள் வெள்ளக்காரன்ற சிந்தனையால் ஆளப்பட்டு அவன தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை கண்டு அதில் மயங்கி அதை வேண்ட போக கூட அவன் தத்துவத்தையும் வேண்டி मुसलम पाद पड़ा समुदायर महब इन गुरूप வகாமிஷத்தை அடிப்படையாக வைத்த வாழ்க்கை தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்க இஸ்லாம் எல்லாம் அந்த கபூர்லையும் திராவியிலையும் நோம்பு மாசத்திலேயும் அந்த மீனாத் கொண்டாடத்திலையும் அந்த கவுறு வணக்கத்திலையும் மௌலி தோதிரத்திலையும் அல்லாஹு முஸ்லிம்களின் பிரச்சனை இதுவா ஓ அத விருப்பம் இல்லை இப்போ ரசூல் அழகிவ செல்ல அவர்கள் சகோதரர்களே நாங்கள் பூரணமான மனிதர்கள் அல்ல அல்லாஹுவின் முன் நாங்கள் செல்கின்ற பொழுது நாளை சல் அல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் மட்டும்தான் நமக்காக ஷபாத்தி செய்ய இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் நினைத்துக் நபிமார்கள் எல்லோருமே எனக்கு முடியாது என்று கூறுகின்ற பொழுது அவர்களுக்கு கொடுத்த அந்த மகாமான மகாமுன் மஹமூது என்று சொல்லப்படுகின்ற அந்த நீங்கள் கேளுங்கள் எதை கேட்டாலும் நான் தெரிகிறேன் நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் நான் உங்களது சிபாரிசை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று வல்ல அல்லா சுபான அவர்களுக்கு கூற நமக்காக வருகின்ற அந்த அவர்களை நினைப்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது வெட்கமில்லையா எங்களுக்கு அன்னாரை நினைக்காது அன்னாரை புகழாது அன்னாரை பெருமையுடன் பேசாது அன்னாரின் புகழை உலகத்துக்கு எடுத்து செல்லாது நாளைக்கு அவர்களின் முன் சென்று பல்லை காட்டுகின்றவர்களாக இருப்பதற்கு நாம் வெட்கமில்லையா வஹாபிகள் ஆரம்பித்த காலத்திலே ஷபாத்தை கூட எதிர்த்தார்கள் அந்த ஹதீஸ் எல்லாம் பொய் என்று சொன்னார்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அளவு அதிர கருத்து என்று சொல்ல அளவுக்கு மத்தாக்கள் ஒரு அளவு என்று போறாங்க தமிழ்நாட்டில் இலங்கையில இருக்கின்ற வகாபிகள் தான் புதுனும் அவங்களுக்கு தராவிக எட்டு நிலைநாட்டி மௌலிதை நிறுத்தி கபர்களை உடைத்து சலவாத்தை நிறுத்தினால் அவர்கள் ஜிஹாத் செய்து விட்டார்கள் இஸ்லாம் பூரணமடைந்து விட்டது இஸ்லாம் தனது தனது ஆட்சியினை உலகமெங்கும் நாலு பக்கங்களிலும் நிறுவி விட்டது என்ன இஸ்லாம் என்ன சமூகம் எனவேதான் பெரியார்களே சகோதரர்களே நான் கூறுவதெல்லாம் நீங்கள் ஒரு தரையாவது ஒரு தரமாவது உங்களுக்காக சிந்தியுங்கள் மற்றவர்களின் ஊடுருவல் இல்லாமல் என்னை விட்டுவிடுங்கள் நான் சொல்வதை விட்டு விடுங்கள் ஆனால் மற்றவர்கள் சொல்வதையும் விட்டு விட்டு நீங்கள் குரானையும் ஹதீசையும் நீங்கள் தனியே விளக்கம் குழந்தை படிங்கள் அதில் வழிகேடு வரும் ஆனால் இதில் வர வழிகேட விட குறையதான் வரும் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஒரு பொழுதும் குரானை தர்ஜமாவிலே டிரான்ஸ்லேஷனிலே வாசிக்கு விளங்க முடியாது மௌலாரா மௌதூதி அவர்கள் உருதுவிலே எழுதிய டிரான்ஸ்லேஷனும் தப்சீரும் இன்று ஆங்கிலத்திலே வெளிவந்திருக்கின்றது அதை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தவர் எனது நண்பர் ஒருவர் அவரது பெயர் அதிலே இருந்தாலும் அந்த மொழிபெயர்ப்பில் மிக பாரிய பங்கை வகித்தவர் எனது மாணவர் ஒருவர் எனது கூட்டாளித்தாரணத்தினால் அவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணுகின்ற பொழுது அவரோடு அல்ல ஆனால் அவர் அறிஞர் அதை எவ்வாறு டிரான்ஸ்லேட் பண்ணுவது என்பது சம்பந்தமாக விட இந்த வேர்ட் நல்லமா இல்லையா கேட்பார் இருந்துகிட்டு ஆனால் பிறகுதான் கண்டுபிடித்தோம் ஒரு சொல்லுக்கு அரபு மாதிரி கொஞ்சம் அரபு சொற்கள் ஆனா வேற கருத்தில் இப்ப சில நேரங்கள் என்ன செய்யறது அந்த அரபு சொல்லுக்கு உருதுல அதே சொல் பாவிக்கோ அந்த கருத்துல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார் அதை இங்கிலீஷுக்கு மாற்றினோட என்னமோ ஒரு இதுக்குறோம் என்னமோ இருக்குது இதனால் தான் நான் சொல்கிறேன் அது தவறு நடக்க கூடும் யாருக்கு நடக்கலாம் அச்சி புல ஒரு சொல்லு ஊடுபடுற ஒருவர் இவ்வாறு இந்த டிரான்ஸ்லேஷனை தனது அடிப்படையாக வைத்து படிக்கின்றார் என்று வைத்துக் என்ன நடக்கும் அந்த டிரான்ஸ்லேஷனை செய்த பேராசிரியர் அவர்கள் மரணித்து விட்டார்கள் முன் இன்னும் அது மீள்பதிவு வரவில்லை பொறுப்பை லண்டனில் யாரோ ஒருவரிடம் கொடுத்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் எனவேதான் யாராக இருந்தாலும் அரபு மொழியில் பாண்டித்தியம் இல்லை என்றால் குருவானை விளங்க முடியாது அதனால் தான் இஸ்லாம் இன்று இவ்வளவு தூரம் பிரச்சனைக்குரிய மார்க்கமாக ஏனென்றால் இஸ்லாத்தை கதைப்பவர்கள் குருவானை நேரடியாக வாசிக்காதவர்கள் குருவானின் ஹதீசின் வாருங்கள் மற்றவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை என்று கூறினார்கள் ஏனென்றால் இந்த மதுகபுகள் பாரம்பரியமாக வந்த அறிஞர்களின் தாக்குதலில் இன்ஃபுளுசிலே நம்மை விடுவிப்பதற்காக அவ்வாறு கூறி நம்மளை விடுவித்ததன் பின் அவர்களது இன்டர்பிரிட்டேஷனை நமது தலைக்குள்ளே நிறைக்கிறார்கள் இந்த வழிகேடிலிருந்து நாங்கள் பாதுகாக்க வேண்டும் நமது ஜெனரேஷன்களை நமது குழந்தைகளை எட்டாம் வகுப்பு படிக்கச் செல்கின்ற சூறையாடி அவர்களது மூளைகளை செலவை செய்வதை நாங்கள் பெற்றோர்கள் பார்த்துக் அவர்களுக்கு தெரியும் காசு இல்லை குருவான் வகுப்ப வருவாங்க பொருத்தமான வேலையல்ல இது இஹ்லாசுடைய வேலை அல்ல இது ஷிர்க் ஏனென்றால் ஒரு நல்ல வேலையை செய்கின்ற பொழுது அதை அல்லாஹுவிற்காக மட்டுமே செய்ய வேண்டும் வேறு எதற்காக அதை செய்தாலும் அது ஷிர்க் முகத்தை அல்லாவை தவிர அவரது பொருத்தத்தை தவிர எந்த நோக்கத்திற்காக எந்த வணக்கத்தை செய்தாலும் அது அந்த பற்றி நாங்கள் விளங்காதவர்களாக நாங்கள் இன்று சி செய்து கொண்டிருக்கிறோம் நவீனவாதிகளோ வேறு வகையான சிறு நாங்கள் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையிலே சகலத செய்பவன் அல்லாஹ் என்று நம்புகிறோம் பொறுப்பானவன் அல்லாஹ் என்று நம்புகிறோம் காரண காரியங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் காரண காரியங்களை இயக்குபவன் அல்லாஹ் என்று நம்புகிறோம் அதனால் நூத்துக்கு நூறு காரண காரியங்களிலே தங்கியிருப்பவர்கள் நாங்கள் அல்ல ஆனால் நவீனவாதிகள் விஞ்ஞானத்தின் பெயரால் காரண அந்த தியரியை வேத வாக்கியமாக இது ஷிற் அவர்களுக்கு விளங்குவதில்லை காரண காரியத்தினை வேத எடுத்து அதிலே நூற்றுக்கு நூறு நம்பியவர்களாக வாழ்வது ஷிற் அதனால்தான் இன்றைய இஸ்லாமிய உலகில் உள்ள ஒரு பிரச்சினை பாமர மக்கள் தௌஹித்வாதிகள் இயக்கவாதிகள் பகுத்தறிவுவாதிகள் நவீனவாதிகள் இவர்கள் அனைவருமே கூட்டாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு விடயம் அல்லது மறக்கின்ற ஒரு விடயம் அறிவிலே படித்தரங்கள் உள்ளன என்பதை மறுக்கிறார்கள் அவர்கள் நினைக்கிறார்கள் நமது புலன்கள் நமது புத்தி இவைதான் நமது அறிவிற்கான ஆயுதங்கள் இதற்கப்பால் வேறு ஆயுதங்கள் வழிகள் இல்லை என்று இவர்கள் நினைக்கின்றார்கள் ஆனால் சுண்ணத்துவல் ஜமாத்தைச் சேர்ந்தவர்களோ இது நாலாவது கேரக்டரிஸ்டிக் அறிவுக்கு இன்னும் ஒரு வாயில் இருக்கிறது அதுதான் அல்லாஹ் நேரடியாக கற்பிக்கின்ற அறிவு அந்த அறிவு தான் மூசா அலஹி அவர்களுக்கு அலிஹிஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அறிவு அதனால் நம்மிடம் இல்லாத குருவானிலும் கிளியராக சொல்லப்படாத அல்லது ஹதீசிலே கிளியராக சுட்டிக்காட்டப்படாத விடயங்களும் அல்லாஹுவினால் சில மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படலாம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை சல்லாஹூ அலைகிவ சல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட சொல்றாங்க ஆண்டவனே நான் உனது அடிமை ஆபிதிக் உனது அடிமையின் மகன் வபுனு அமிக் உனது பெண் அடிமையின் மகன் தீர்ப்பே ஆகின்றது நீ எதை தீர்த்திருக்கிறாயோ அது நீதியானது அதிலும் உனக்கிருக்கின்ற சகல திருநாமங்களின் பொருட்டினாலும் கேட்கிறேன் எப்படிப்பட்ட திருநாம انزلته في سميت به نفسك انك نيبيت ترنامن انزلته في كتابك ونذ مرئليه ونذ طغتهله ونذ قران ليه ني ادا اريك يرباي انزلته في كتابك او علمته احد من خلقك الذي ونذ بدايه يقول ياركاذ ني قدتت கொடுத்த रिपाय استرت به في علم الغيب عندك அல்லது மறைவானே உன்னிடத்திலே அதை வேறு யாருக்கும் கொடுக்காமல் பகிராமல் வைத்துக் கொண்டிருப்பாய் அப்படிப்பட்ட சகல அஸ்மாக்களின் பொருடினாலும் கேட்கிறேன் குரு ஆன் ரபியா கல்வி குரு ஆணை எனது உள்ளத்தின் வசந்தமாக ஆக்குவாயாக எனது கவலையை போக்கக்கூடியதாக போக்குவாயாக எனக்கு என்னை என்னை கலக்கிக் கொண்டிருக்கும் கவலைகளினை போக்குவாயாக சல்லா அலே சொல்லம் சொல்கிறார்கள் இந்த துவாவை எந்த ஒரு கவலையில் உள்ள எவனாவது ஓதினால் அல்லா சுபஹான ஆலா அவனது கவலையை நிவர்த்தி செய்வார் என்று சொல்லி இதில் என்ன சொல்றாங்க உண்ட பேர் நீ உனக்கு வைத்த பெயர்கள் அதில் சிலதை நீ குரானிலே இறக்கி இருக்கிறாய் சிலதை தனிப்பட்ட சில மனிதர்களுக்கு நீ படித்து கொடுத்திருக்கிறாய் சிலதை நீ யாருக்குமே கொடுக்காமல் நீயே வைத்திருக்கிறாய் அந்தமாக்களின் பொருட்டினாலும் நான் கேட்கிறேன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது தல என்று சொல்லி ஒரு சாமன் இருந்தா நமக்கு என்ன விளங்கும் அல்லாஹூ தாலா சில அடியார்களுக்கு அவன் விரும்புகிற மாதிரி தனிப்பட்ட முறையில் படிச்சு கொடுப்பான் அதைத்தான் குரானிலே கற்றுக் கொடுத்தோம் அதற்காகத்தான் உலமாக்கள் அதற்கு என்று பெயரிட்டார்கள் அல்லது இல்ஹாம் என்று சொன்னார்கள் அல்லது கஷ் என்று சொன்னார்கள் அதனால்தான் நமது பாரம்பரியத்திலே வந்த அறிஞர்கள் இமாம்கள் என்ன செய்வார்கள் என்றால் யாரது இது அல்ல இப்படி ஒரு கதையை சொன்னால் ஒரு விஷயத்தை சொன்னால் அல்லது ஒரு ஞானத்தை சொன்னால் அல்லது ஒரு கருத்தினை சொன்னால் அது குருவானிலே ஹதீசிலே இல்லை என்றால் அதை தட்டுவதில்லை குருவான் ஹதீஷுக்கு முரணு தாலா சொல்லிக் கொடுப்பது அவன் ஏற்கனவே சொன்னதற்கு முரணாக இருக்க முடியாது எனவே முரணாக இருந்தால் மட்டும் தட்டுவார்கள் இல்லை என்றால் அதனை ஏற்றுக்கொள்வார்கள் இது அடக்கம் அதபு பணிவு அது ஐந்தாவது கேரக்டரிஸ்டிக் அகலி சுண்ணாக்களே எவ்வளவுதான் படித்தவராக இருந்தாலும் எவ்வளவுதான் மேதையாக இருந்தாலும் என்னை விட படித்தவன் இருப்பான் அல்லாஹுபானோ தாலாவிடம் பணக்காரர் என்றோ பட்டம் பதை பெற்றவர் என்றோ இல்லை அல்லாஹு தாலா எந்த ஒரு சாதாரணமான மனிதனுக்கும் பெரிய மகானுக்கு கொடுக்காத அறிவை கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை அகில சுண்ணாவல் ஜமாக்கிடம் பாரம்பரியமாக இருந்து வந்தது அதனால் தான் அவர்கள் மற்றவர்கள் சொல்வதை கவனமாக கேட்பார்கள் குருவானுக்கும் ஹதிசிக்கும் முரணில்லை என்றால் ஏற்றுக்கொள்வார்கள் இல்லை என்றால் மூசா நபி அவர்களை மக்களை வழிகாட்டுவென்று அனுப்பப்பட்ட அந்த நபி அவர்களை அலேசலாம் அவர்களிடம் சென்று படி என்று கூற வேண்டுமா கடும் சிம்பல் சிரிக்கலகத்தைச் சேர்ந்தவர் இவங்க சொல்றாங்க ஆயிரக்கணக்கான இமாம்களும் அறிஞர்களும் நேரடியாக சந்தித்த பெரியவர் அலை இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய பட்டியலை அவரை நேரடியாக சந்தித்தவர்களின் பட்டியலை போகல அப்படி நேரடியாக கண்டறிக்கூட இது ஹதீஸ்ல வரலீஸ் கொஞ்சம் பேருக்கு முகமது சொன்னனே அந்த இஜிப்சியனர் அவர் சொன்னார் நான் மக்காவில் படிச்சு கொண்டிருக்கும் பொழுது என்ன ஒருத்தம் வந்தான் ஒரு பொடியன் படிக்கிற மாணவன் அவனோட காட்சிக்கு கடும் விதந்தாவாதம் போடுறான் அப்ப அவர் சொன்னார் ஒரு குரணாயத்தோண்ட கோட் பண்ணி எனக்கு மறந்துட்டார் புத்தத்தில் எழுதிக்கிறார் அந்த குரானாயத்தோட கோட் பண்ணி அந்த குரானாயத்தை சொல்லாம ரசூல் அலி சாத்தி செல்லிருக்காங்கன்னு சொல்லி ஒரு குரானாயத்தை சொன்னார் வேணும் என்று அப்ப அவன் சொன்ன குரானாயத்தில் சொல்லி தெரியும் அதுக்காகத்தான் ஹதீஸ் என்ற பெயரில் அறிவிரிகளாக மடையர்களாக ஹதீஷ் வெறுபிடித்தவர்களாக இன்றைய சலபிகள் என்றும் வகாமிகள் என்றும் தௌஹீத்வாதிகள் என்றும் உலகமங்கும் குலவித்திருக்கின்ற கோஷ்டியினரும் அவர்களை தொடர்கின்ற கோஷ்டிகளும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் பணிவு வேண்டும் அறிவுக்கு பல எல்லைகள் இருக்கின்றன இருப்புக்கு, அதாவது பீ எக்ஸ் இருப்பா ஓகே அதற்கும் இருக்கின்றன இப்போது நாம் நான் உங்கள் முன்னிருந்து கொண்டிருக்கிறேன் இதோ சீமான் ஜெயனில் ஆப்தீன் இப்படி இப்படி என்று ஒவ்வொரு ஆளையும் கொண்டு போவோம் சீமான் ஜெயிலீன் அல்ல ஜெயலில் ஆபுதீன் சீமான் அல்ல அவர்கள் இருவரும் இவர் அல்ல இவர் வேறு சொல்வது சரியா பிள்ளையா இதுதான் நமக்கு கண்ணுக்கு தெரிகின்ற அறிவு இது அறிவின் முதல் படித்தரம் புலன் தெரிகின்ற அறிவு இதற்கு அப்பால் இன்னும் ஒரு படித்தரம் இருக்கிறது அது என்ன கொஞ்சம் ஆழமாக படிச்சுக்கு போனா அவங்க சொல்லுவாங்க சீமான் சென்னாக்கள் யதார்த்தத்தில் ஒன்றுதான் சயின்ஸ் படிச்சாக்க இதெல்லாம் அணுக்களின் கூட்டுகள் கூட்டு காலப்பில் கொஞ்சம் அந்த படித்தரங்களை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும் அவ்வாறு படித்தரங்கள் இருப்பது போன்று படைப்புகளில் அறிவிலும் படித்தரங்கள் இருக்கின்றன அந்த அறிவின் படித்தரங்கள் ஒன்றுதான் புலன்களுக்கும் பகுத்தறிவுக்கும் அப்பால் அந்த உயர்ந்த ஆத்மீக உலகத்திலே இருந்து இறையுலகிலிருந்து உங்களுடைய உள்ளத்திலே போடப்படுகின்ற அந்த மெய்யறிவு ஞானம் என்று சொல்வார்கள் இதை அவர்கள் அங்கீகரிக்காத காரணத்தினால் சில உண்மைகளை அவர்கள் அறிவதில்லை நீங்கள் நினைக்கின்றீர்களா இன்று நீங்கள் எத்தனையோ மரக்கரைகளை அல்லது எத்தனையோ இலைக்கரைகளை இது இதற்கு பிரயோஜனம் அளிக்கும் என்று ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் வைத்தியர்கள் எழுதி இதை எவ்வாறு கண்டுபிடித்தார்கள் பெரும்பாலானவைகள் எக்ஸ்பெரிமெண்டினால் கண்டுபிடிக்கப்படவில்லை அவை அல்லாஹுவின் அறிவிப்பினால் கண்டுபிடிக்கப்பட்டன சில எக்ஸ்பெரிமெண்டினால் கண்டுபிடிக்கப்பட்ட மனிதனுக்கு தேவையான அடிப்படை விடயங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தான் அதனால் தான் ஒவ்வொரு நபியையும் ஒவ்வொரு விசேட அறிவை கொடுத்தோ ஒவ்வொரு விசேட தன்மையை கொடுத்தோம் இறுதியாக சல்லல்லாஹூ அலைகிவ சல்லம் அவர்களை நீங்கள் பூரணப்படுத்துங்கள் என்று அனுப்பினான் அதனால் தான் மகான் இன்று வழிகேடர்களின் தலைவன் என்று பேசப்படுகின்றஸ்லிக்குகளின் தலைவன் என்று பேசப்படுகின்ற அரபி அவர்கள் விஞ்ணம் வளர வளர முஹீதீன் அரபியின் கருத்துக்களின் உண்மையை உலகம் புரிய ஆரம்பிக்கின்றது யாரால் நமது மட்டையர்களுக்கு அது விளங்குவதில்லை அவர் என்ன சொன்னார் தெரியுமா அடுத்த விஷயம் பேசிட்டார் முஹ்தீன் அரபி அவர்கள் சொன்னார்கள் முஹம்மதி ரசூருல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் அவர்களை பூரணமாக பின்பற்றியவன் என்ற பெயருக்கு தகுதியானவன் யார் தெரியுமா அவன்தான் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு முன்வந்த சகல நபிமார்களிடம் இருந்த வெளிப்பாடுகளையும் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களினால் பூரணப்படுத்தப்பட்டதும் வெளிப்பாடாக இருப்பவன் இது உயர்ந்த ஞானம் இங்கே சொல்லுவது பொருத்தம் ஆனால் நான் சொல்கிறேன் அறிவில் படித்தரங்கள் உண்டு என்பதை காட்டுவதற்காக அவ்வாறு நாங்கள் ஏற்றுக்கொள்ளாததன் காரணத்தினால்தான் இன்று நாம் ஹதீஷிக்கு அனுகிறோம் ஹதீஷ் தேவையில்லை இது ஒரு அடிப்படை பிராப்ளம் இந்த செலவிகளும் இந்த வாதத்தினை நிறுத்த வேண்டும் ஏனென்றால் ஒரு விடயத்தை செய்வதற்கு அல்லது ஹலால் என்று சொல்வதற்கு சல்ல அழகிவசல்ல வேண்டும் என்று கூறுவது அவர்கள் சொல்லாத ஒன்று நான் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் செய்யுங்கள் என்று சல்லல்லாஹூ அழகிவசல்ல அவர்கள் சொன்னார்களா கிளியர் وما سكت عنه فهو عف حرام جلال حلال دنشان اللي اصحاول اذا انا اخذتا اذا انا اخذتا اذا اخذتا صلى الله عليه وسلم ورخل سنة اخذتا من سنة حسنة فله أجرها وأجر من عمل بها ومن سنة سنة سيئة فله وزرها وزر من عمل بها يبن ورنال نديم ري عرمهم سيحن رانو اخذتا அந்த நடைமுறையை அறிமுகம் செய்த நன்மையும் அந்த நடைமுறையை பின்பற்றுபவர்களுடைய நன்மையும் கிடைக்கும் எவன் ஒரு தீய நடைமுறையை முன்வைக்கிறானோ அறிமுகம் செய்கின்றானோ அவனுக்கு அந்த நடைமுறையின் பாவமும் அதனை செய்தவர்களுடைய பாவமும் கிடைக்கும் என்று சல்லல்லாக அழகி சல்லம் அவர்கள் சொல்லி இருக்க ஹதீஸ்ரிகா ஹதிஸ்ரிகா எப்படி கேட்கலாம் இஸ்லாத்தை விளங்காத தன்மை எனவேதான் பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹுவிற்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்து ஹலாலான ரிசுக்கை தின்று என மிச்சம் ஹலால் சாப்பிடுறதல்ல ஹலாலான ரிசுக்கை தின்று அல்லாஹுவை பயந்து வாழ்ந்த உலமாக்கள் அவர்கள் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வருஷம் தொழுது போட்டு ஆயிரத்தி நானூறாவது வருஷத்தில் இப்படித்தான் தொழுகிறேன் என்று இப்ப செல்லா அலைய சொல்லம் ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்பு புதிய ஹதிஸ் உண்டு வந்ததா இப்படித்தான் நோம்புற சட்டங்கள் என்று சொல்லி நாங்க சொல்லி போட்டு ஆயிரத்தி முன்னூறு வருஷம் பிராக்டிஸ் பண்ணி போட்டு இன்றைக்கு வந்து இப்படி இல்லை இப்படி என்று சொல்றா என்ன இது விளையாட்டா நமக்கு புத்தி இல்லையா அல்லது நமது புத்தியை மங்க விட்டதா நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி ார சகோதிற்காக உங்களது மார்க்கத்தை சிந்தியுங்கள் மற்றவர்களின் தாக்கங்களுக்குள் வராமல் மனுஷன் வருஷ பாரம்பரியத்தை அவன் ஏற்றுவார் என முதல் அதுவும் சொன்னாக்கள் சந்தேகம் தானே இருக்குது எல்லாரும் போய் போய் எடுத்துக்கொண்டு வராங்க தனிப்பட்டவர்கள் வந்து இதெல்லாம் தெரிந்து கொண்டும் அதை பேசாமல் இருக்கிறார்கள் கவலைக்குரிய விட மனிதர்கள் பறமையுள்ள அதனால் தான் நான் எனது பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹுவிடம் அவர்களை முறைப்பாடு செய்தேன் அவர்களுக்கு இஸ்லாம் தெரிஞ்சிருந்தால் அந்த முறைப்பாட்டின் பெருமதி என்ன என்பது தெரியும் அல்லாஹ் அவர்களை விடமாட்டான் எந்த காரணத்திற்காக அவர்கள் உண்மையை மறைத்தார்களோ அவர்கள் என்ன லாபத்தை கருதி உண்மையை மறைத்தார்களோ அவர்களுடைய முசீபத் அதிலேதான் வரப்போகின்றதை இருந்து பாருங்கள் அன்பர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் கூட்டாளிமார்கள் தனிப்பட்ட முறையிலே சொல்கின்றார்கள் நீங்கள் சொல்வது சரி ஆனா என்ன செய்ய அதை கொண்ட இவனால் விடமாட்டான படிச்ச காளான் போன்றுின்ற ம இருக்கும் வரை இந்த நிலை இருக்கும் அவர்களுக்கு தொழில்ல ஒவ்வொரு ஊர்ல இருநூறு பேர் ஒவ்வொரு வருஷம் இவருக்கு என்ன இருக்கு ஒரு குரான் ஒரு பள்ளி அவருக்கு ஒரு இயக்கம் உண்டாகிட்டு இருப்பார் இது தேவையா ஊர்களுக்கு கட்டுப்பாடு எடுத்துட்டாங்க அதனால் தான் நான் சொன்னேன் கோகுமா கூட்டாக கொடுப்பது நல்லது ஆனால் அந்த கூட்டாக சேகரிக்கின்ற அந்த பொதுவான ஒன்றாக மக்களால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒன்றாக உலமா சபை அல்லது பள்ளிவாசல் சம்மேளனம் அதை சார்ந்ததாக இருக்க வேண்டும் தனிப்பட்ட இயக்கங்களாக இருக்கக்கூடாது எனக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாகிஸ்தானிலே நடந்த இலக்ஷனிலே பொது தேர்தலிலே ஜக்காத்து மணி பாவிக்கப்பட்டது தேர்தல் பிரச்சாரத்திற்காக இல்லை என்று சொல்லட்டும் ஜாவிக்கர் அறி சொல்லனா பெரிய சகோதரர்களே அதனால் தான் நீங்க கொடுங்க இயக்கங்களுக்கு எச்சரிக்கை கிடைக்கல இப்ப நாங்கள் எச்சரிக்கை கொடுக்கிறோம் அதுக்கு பிறகு நீங்க எச்சரிக்கை தந்ததன் பின்பு உங்களது ஜக்காத் உரியவர்களுக்கு போய் சேரவில்லை என்றால் நீங்கள் ஜக்காத் கொடுக்கவில்லை கூட்டாக கொடுப்பதை நாங்கள் மறுக்கவில்லை அதை மறுக்கின்ற உரிமை யாருக்கும் இல்லை ஆனால் அதை தனிப்பட்ட இயக்கங்கள் செய்யக்கூடாது பொதுவான சங்கங்கள் செய்ய வேண்டும் பள்ளிவாசல் சம்மேளனம் உலமா சபை அல்லது ஊரால் பொதுவாக தெரிந்தெடுக்கப்படுகின்ற எல்லோரையும் சேர்த்த ஒருபடி அவ்வாறு இருக்க வேண்டும் இல்லை என்றால் நாம் நமது ஜக்காத்தை நமக்கு தெரிந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் எமது மார்க்கம் இது எம்மது மார்க்கம் நமது மார்க்கத்தினை நமது கடமையினை எவ்வாறு செய்வது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி பேசுவதற்கு நான் இருக்கவே இல்லை ஆனால் ஏதோ ஒரு வகையில் இது உளுபட்டு படியாதவர்களுக்கு பயிர் சொல்லக் கூடாது விளங்க மாட்டார்கள் மதுகபகளை பின்பற்ற வேண்டாம் என்று மக்களை மதுகபிலே இருந்து வெளியாக்கி கரதாவியின் கருத்துக்களை கரதாவின் பெயர் சொல்லாமல் உலமாக்கல் என்ற பெயரிலே அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்ற பெயரிலே கூறி கரதாவியின் மதுகபுகளை பின்பற்றுகின்றவர்களாக நம்மை மாற்ற முனைகின்றார்கள் தி இஸ்லாத்திற்குச் செய்கின்ற துரோகம் பெரியார்களே சகோதரர்களே நமது நிஜத்துகளை இஹ்லாசானவைகளாக ஆக்குவோம் அல்லாவை பயப்படுவோம் குர்வானிலும் ஹதீஸிலும் முக்கியமான இடங்களிலே சில நல்ல விடயங்களை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அல்லாவும் ரசூலும் அல்லாவை பயந்து ஆகிறத்தை பயந்தவர்களாக நீங்கள் இருந்தால் இப்படி செய்யுங்கள் என்று தான் ரஹூர்ல்லாஹி சல்லாஹூ அலைஹி சல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்ற போகின்றீர்களா அல்லாஹுவை பயப்படுங்கள் ஆஹிரத்தை பயப்படுங்கள் அவர்கள்தான் தான் பின்பற்ற முடியும் மட்டுமல்ல அல்லாவை அதிகம் ஞாபகம் செய்கிறவர்கள் எல்லாரும் ஓதுற ஆயத்து எல்லா ஆலயுமாறும் ஓதுவாங்க ஆனா இந்த ஆயத்தை கம்ப்ளீட்டா ஓதுறதில்லை இவளுடைய கருத்து என்ன சொன்னா உங்களுக்கு சல்ல அல்ல அவங்கள் அழகிய முன்மாதிரி இருக்கிறது அதுக்கு அல்லாஹ் சொல்றேன் அல்லாவை நம்பி ஆஹிராவை நம்பி அல்லாவை அதிகம் திக்ரு செய்க அவனுக்குத்தான் செல்லு அழகம் அவர்கள் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது அதாவது அழகிவ செல்லம் அவர்களை பின்பற்றுகின்ற ஒருவரின் அடையாளம் இந்த மூன்றும் அவரிடம் இல்லை என்றால் அவன் செல்லல்லாக அழகிவ செல்லம் அவர்களை உண்மையாக பின்பற்றுபவன் அல்ல என்பதை அல்லா கூறுகிறான் நான் சொல்லவில்லை இதை தெரிந்து வாழுங்கள் கூட்டாளிமார் சொல்றாங்க அல்லது அவன் இயக்கம் சொல்றான் கோழிக்கத்தினை விற்காதீர்கள் நாளைக்கு நீங்கள் நாளைக்கு நாங்கள் அல்லாஹுவிடம் செல்ல போகின்றோம் அதை மட்டும் நினைத்து செயல்படுங்கள் அல்லா நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பான இந்த ஊரிலே பறக்கத்து செய்வான எமது சகோதரர்கள் அனைவருக்கும் அவனுடைய தீனை சரியான முறையிலே விளங்க வைப்பானாக நமது குழந்தைகளை சரியான முறையிலே வழிகாட்டக்கூடிய பக்குவத்தை நமக்குத் தருவானாக அவனது மார்க்கத்தை தெளிவாக விளங்க கூடியவர்களாக ஆக்குவானாக பெரியார்கள் நாதாக்கள் உலமாக்கள் சென்ற வழியிலே செல்வதற்கு எமக்கு உதவி புரிவானாக ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களின் மகப்பத்தினை நமக்குத் தருவானாக அந்த மஹப்பத்தின் மூலம் நாம் ஈடேற்றம் பெற நமக்கு வழி புரிவானாக நமது ஊரிலே இருக்கின்ற நோய் நொடிகள் அனைவரும் நீங்குவதற்கும் வறியவர்களின் வறுமை போவதற்கும் நோயாளிகளின் நோய்கள் தீர்வதற்கும் கஷ்டப்படுபவர்களின் கஷ்டங்கள் நீங்குவதற்கும் வல்ல அல்லாஹ் உதவி புரிவானாக அல்லாஹும் ماضن فينا حكمك عدل فينا قضاءك اسالك بكل اسم هو لك سميت به نفسك انزلته في كتابك او علمته احدا من خلقك او استترت به في علم الغيب عندك ان تجعل القران ربيع قلوبنا وجلاء احزاننا وذهاب همنا وغمنا وان تبارك لنا في حياتنا في دنيانا واخرانا وان تتولانا واولادنا واهلينا وجيراننا واحبابنا وماشايخنا واساتذتنا رب رحمهم كما ربانا صغارا وصلي وسلم على حبيبك سيدنا محمد وعلى اله وصحبه وسلم سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين